திருவண்ணாமலை உண்ணாமலை தாயார் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானையை போற்றி போற்றி உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணிதிகள மன்னார்ந்தன அருவித்திரள் மலலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவனம் அருமே கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மலை மலைக்கு முன்னாலே இரண்டு பேர் சந்திக்கிறார்கள் ஒருவருக்கு சுப்பிரமணிய முதலியார் என்று பெயர் இந்த சுப்பிரமணிய முதலியாருக்கு முன்னாலே ஒரு பரம ஞானி நின்று கொண்டிருக்கிறார் ஒரு வேட்டி ஒரு துண்டு அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு சுப்பிரமணிய முதலியாரை ஒரு பார்வை பார்க்கிறார் அந்த ஞானி சுப்பிரமணிய முதலியார் கையை கூப்பி கும்பிடுகிறார் முதலியார் பெரும் பணக்காரர் அவரை பார்த்து அந்த பரம ஞானி சொல்லுகிறார் என் தம்பிக்கு மாசம் பத்தாயிரம் சம்பளம் எனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் முதலியாரே நீ ஒரு நூறு ரூபாயாவது சம்பாதிக்கக் கூடாதா அப்படின்னு இந்த ஞானி கேட்கிறார் முதலியார் கோடீஸ்வரர் அவர் வீட்டு வேலைக்காரன் சம்பளமே பத்தாயிரம் இந்த ஞானி என்ன சொல்கிறார் என் தம்பி பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு நான் மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் முதலியாரே நீ ஒரு நூறு ரூபாயாவது சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓடி போயிட்டார் முதலியாருக்கு ஒன்றும் புரியலை என்ன சொல்றார் இந்த சாமி இவர் எல்லாரும் பைத்தியக்கார சாமின்னு சொல்கிறாங்க சரியாகத்தான் போச்சு ஒரு பத்தடி நடந்து வர்றார் சடச்சி ஆட்சின்னு ஒரு ஆட்சி மிகப்பெரிய புண்ணியவதி அந்த ஆட்சி எதிர்த்தாப்பில் வருது வந்து சொல்லுது உங்ககிட்ட என்னமோ சாமி பேசினுச்சே என்ன பேசினுச்சு இப்படித்தான் பேசினுச்சு என் தம்பி பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் நான் ஆயிரம் சம்பாதிக்கிறேன் முதலியாரே நீ ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்டுட்டு இந்த பைத்தியக்கார சாமி போயிடுச்சு சடச்சி ஆட்சி சொல்லுது அது பைத்தியக்கார சாமி இல்லை நீ தான் பைத்தியக்காரன் ஏன் தம்பி பத்தாயிரம் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த போனுதே சாமி இந்த சாமி தான் சேஷாத்ரி சுவாமிகள் அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு சந்தன மனம் எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை அருணாசலா அருணாசலா என்று ஐம்பதாயிரம் முறை இதுவரை மலையை சுற்றிய புண்ணியவான் இதுவரை ஐம்பதாயிரம் முறை மலையை சுற்றிய புண்ணியவான் என்ன சொன்னார் என் தம்பி பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் யார் இவருக்கு தம்பி ரமண பகவான் இவருக்கு தம்பி ரமண மகர்ஷி ஆண்டவனுடைய திருவருளை நிறைய சம்பாதிக்கிறாரா அதை பத்தாயிரம்னர் அவரை விட இவர் அந்த திருவருளை கொஞ்சமாக சம்பாதிக்கிறாரா ஒரு அடக்கம் நான் ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன்னர் முதலியாரே நீ ஒரு நூறு ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் குடும்பம் பொண்டாட்டி புல்லகுட்டி பணங்காசு தோப்பு துறவு அப்படின்னு வச்சு இதில் இருக்கிறத விட்டு கொஞ்ச நேரத்துக்காவது வந்து ஆண்டவன் திருவருள் கொஞ்சமாவது நீ ஈட்டி கொள்ளக்கூடாதா நீ ஒரு நூறு ரூபாயாவது சம்பாதிக்கப்படாதா இப்படி கேட்டவர் சேஷாத்திரி சுவாமிகள் எங்கே திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார பார்க்கிறார் திருவண்ணாமலையிலே மூன்று சிவலிங்கங்கள் என்று சான்றோர்கள் சொன்னார்கள் என்ன சார் மூணு சிவலிங்கம் ஒண்ணு தானே நமக்கு தெரியுது கோயிலுக்குள்ளே உள்ள அருணாசலேஸ்வரர் அண்ணாமலையார் அதுதானே நமக்கு தெரிஞ்ச சிவலிங்கம் இல்ல திருவண்ணாமலையில் மூன்று சிவலிங்கங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தன் சொன்னா பால் ஃபிரண்ட் அவனுக்கு பேரு அவன் சொன்னா திருவண்ணாமலையிலே மூணு சிவலிங்கம்னா யாரு மூணு சிவலிங்கம் ஒன்னு அண்ணாமலையார் ரெண்டு சேஷாத்ரி சுவாமிகள் மூன்று ரமண பகவான் சேஷாத்திரி பிள்ளையார் ரமணர் முருகன் அண்ணாமலையார் சிவபெருமான் எப்படி இருக்கு திருவண்ணாமலையிலே மூன்று சிவலிங்கங்கள் நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை இன்னைக்கு நினைக்கிறோம் திருவண்ணாமலையாரை நினைக்கிறோம் அருணாசலை ஸ்மரணாத் அருணாசலை நினைக்க முத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை நினைக்கிறோம் ஒரு ராஜா குதிரையில வந்தானான் கூடவே நாயும் ஓடி வந்துதான் அந்த மலையை சுத்தனானான் திருவண்ணாமலைய அவன் சும்மா வேட்டைக்கு வந்தவன் குதிரையில போயிருக்கான் குதிரை மலையை சுத்தனது மலையை சுத்திட்டு கோயிலுக்கு முன்னால வந்தவுடனே குதிரை கீழே விழுந்து இறந்து போச்சு நாயும் இறந்து போச்சு ராஜா மட்டும் மிச்சம் இருக்கிறான் மேலே இருந்து விமானம் வந்தது குதிரை நாய் ரெண்டையும் கூட்டிக்கிட்டு போயிடுச்சு இந்த ராஜா மட்டும் தனியா நிக்கிறான் ஒரு பரம ஞானியை பார்த்து கேட்டான் என்ன இப்படி ஆகி போச்சேன் ஞானி சொன்னார் திருவண்ணாமலையை நடந்து அல்லது ஓடி பிரதட்சணம் செய்த புண்ணியத்தினாலே குதிரையும் நாயும் சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டன நீ குதிரை மேல வந்ததுனால உனக்கு கிடைக்கல நடந்து சுத்து நானா அப்புறம்தான் கிரிபிரதணம் மலையை வலம் வருதல் திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சுதான் இப்ப பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டமாக இருக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் திருவண்ணாமலை ஒவ்வொரு காட்சியை தந்து கொண்டே இருக்கிறது ராமநாதபுரத்திலே ஒரு பெரியவர் குழந்தை கிடையாது எல்லோரும் சொன்னார்கள் திருவண்ணாமலைக்கு போ அங்க ஒரு பைத்தியக்கார சாமி திரியும் பிடிச்சுக்கோ போனார் பைத்தியக்கார சாமி யாரு நம்ப சேஷாத்திரி சுவாமிகள் அவர் எங்கே போய் தேடுறது சாமி எங்கே வேணாலும் இருப்பார் ஒரு இடம்னு தானே கிடையாது மலையை சுற்றுவார் அவர் வீட்டுக்கு போவார் இவர் வீட்டுக்கு போவார் ஹோட்டலுக்கு போவார் சாப்பாடை சில சாப்பிடுவார் சில தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார் இவர் எங்கே போய் பிடிக்கிறது எப்படியோ தேடி அந்த புண்ணியவான் ராமநாதபுரத்து பெரியவர் கண்டுபிடிச்சு விட்டார் போய் காலில் விழுந்தார் இப்படி திரும்பினார் சாமி குழந்தை இல்லை மூணு முடிச்சு முந்தியே போடுச்சு போட்டு வா நான் போடுறையும் சேர்த்து போட்டார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணு அன்னதானம் தான் எனக்கு திருப்தி போ பணக்காரர் ராமநாதபுரத்து பெரியவர் வந்து திருவண்ணாமலையிலே அன்னதானம் பண்ணினார் மூணு குழந்தை பிறந்தது அவருக்கு திருவண்ணாமலை வள்ளிமலை சுவாமி பழனியிலிருந்து புறப்பட்டு வரார் அர்த்தநாரின்னு அவருக்கு பேரு பழனியாண்டவனால் அனுப்பப்பட்டவர் திருப்புகள் நிறைய படித்தவர் ஒரு சமயக்காரர் திருப்புகளில் ஆசை வந்தது நம்ம மதுரக்காரர் அம்மா ஒரு அம்மா போய் திருப்புகள் பாருங்க பழனியில் வங்கார மார்பிலணி என்ற திருப்புகள் சிங்கார ரூபமையில் வாகன நமோ நமோ இந்த வரி அவர் காதலப்பட்டு தான் சிங்கார ரூபமையில் வாகன நமோ நமோ நல்லா இருக்கு இந்த வார்த்தை மயிலும் சிங்காரம் பெருமானும் சிங்காரம் இந்த பாட்டு எங்கே இருக்குன்னு கேட்டாராம் இந்த மதுரக்காரம்மா சொன்னாங்கன்னா அது திருப்புகளில் இருக்குது எனக்கு திருப்புகள் வேணுமே மதுரையில் ஒரு புத்தகக் கேட்டு திருப்புகள் வாங்கிக்கிட்டு போய் படிக்க தெரியாத ஆள் ஒரு பன்னெண்டு வயசு பையன்ட்ட போய் சேர்ந்து ஆனால் அவன் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்புகள் படித்தா திருப்புகள் தப்பு தப்பாக இருக்குது அந்த புத்தகத்தில் ஒருத்தர் கேட்டார் தப்பு தப்பா திருப்புகள் சொல்லக்கூடாது அழித்து பிறக்கவுட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிடையற கற்கின்றிலே எழுத்துப்புழை இல்லாமல் கற்க வேணும்னு சாமி சொல்லி இருக்கார் நீங்க தப்பு தப்பா படிக்கிறீங்க தப்புனாராம் நான் என்ன செய்யறது இருநூத்தி லிங்கு செட்டி தெரு எழுதி போடுனாராம் சென்னையிலே லிங்கு செட்டி தெரு தம்புச்செட்டி தெருன்னு ரெண்டு தெரு பழைய காலத்து தெரு பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு லிங்கு செட்டி தெருங்கிற விலாசத்துக்கு எழுதி போடு திருப்புகள் கிடைக்கும் எழுதி போட்டாரா சமயக்கார அர்த்தநாரி அங்கிருந்து அருமையான திருப்புகள் புஸ்தகம் வந்து சேர்ந்துச்சான் அது யாரு போட்ட புஸ்தகம் தணிகை மணி பிள்ளை போட்ட புஸ்தகம் அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளை தான் திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு தொகுத்த புண்ணியமன் பிள்ளை செங்கல்வராய பிள்ளை திருப்புகள் புத்தகம் முத தப்பு இல்லாமல் போட்டது அவங்க பாரியார் சாமிக்கு எல்லாம் முன்னால சாமியே அந்த புத்தகங்களை நிறைய வாங்கி படித்தவர் அந்த புத்தகம் வந்தது அர்த்தனாரி படித்தார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகப்பெருமான் ஒரு நாள் சொன்னார் அகத்தியார் மலைக்கு போ பாபநாசத்துக்கு போ தீர்த்தம் கொண்டான் நடந்து பாபநாசத்துக்கு போய் தீர்த்தம் கொண்டாந்தன் அபிஷேகம் பண்ணினார் கொஞ்ச காலம் இருந்தார் திருவண்ணாமலைக்கு போ கற்றலை கிடைச்சிது பழனியம்பெருமான் திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சான் திருவண்ணாமலையை ஒருத்தர் பாடுறார் ஆதி வடிவான மலை ஆதிவடிவான மலை அன்று இருவர் தேடும் மலை நீதித்து ஆதிவடிவான மலை அன்றிருவர் தேடும் மலை சோதிமணி ஆடரபம் சூடு மலை பாம்புகள் தான் தெரிகிற மலை நீதி தழைக்கும் மலை ஞானத்தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை ஞானிகள் எங்கே இருந்தாலும் வா வா வா என்று அழைக்கக்கூடிய மலை அண்ணாமலை அந்த மலை அழைக்காமல் போகுமா இவரையும் இழுத்துது யாரே வள்ளிமலை சுவாமிகளை அர்த்தனாரி பழனியிலேருந்து புறப்பட்டார் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் திருவண்ணாமலையில் வந்து அப்படி பார்க்கிறார் ஒருத்தர் எரும மாற்ற தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இவரே பார்த்தார் இந்த ஆளை பார்த்தா யாரோ ஞானி மாதிரியும் தெரியுது பைத்திய மாதிரியும் தெரியுது எர்ம மாட்டை தேய்ச்சி குளிப்பாற்றார் அவர் அப்படி திரும்பினார் என்ன எர்ம மாட்டை தேய்ச்சி குளிப்பாற்று பாக்குறியா மனுஷனை தேய்ச்சேன் அழுக்கு போகல அதான் மாட்டை தேய்க்கிறேன்னாராம் மனுஷனுக்கு சொல்லி பார்த்தேன் ஒரு வயலும் கேட்பார் இல்லை இப்போ மாட்டை தேய்ச்சி சுத்தப்படுத்துறேன்னாராம் இவர் காலில் விழுந்துட்டார் இது பரம ஞானம் உனக்கு என்ன வேணும் எனக்கு உபதேசம் வேணும் மேல போ திருவண்ணாமலையில் மலையில ஏறிப்போ மேல ஒருத்தன் இருக்கான் மலையில ஏறி போனா பகவான் ரமணர் கோபணத்தோட உட்கார்ந்து இருக்கார் கீழே பார்த்தது சேஷாத்திரி சுவாமிகளை மேல போறது பகவான் ரமணரை ரமணர்கிட்ட போனவன்னே அவர் கேட்கிறார் கீழே சேஷாத்திரி சுவாமிகள் அனுப்பிச்சு வச்சாரா சேஷாத்திரி சுவாமிகள் அனுப்பிச்சு வச்சாரா இவர் அப்படி தகச்சு போனார் ஒரு நிமிஷம் மௌனம் அவர்கிட்ட போ உபதேசம் பண்ணுவார் திரும்ப கீழே வந்தார் ஒரே ஒரு உபதேசம் திருப்புகள் மகாமந்திரம் அவ்வளோதான் மந்திரம் இல்லை திருப்புகள் மகாமந்திரம் வள்ளிமலைக்கு போ இதுதான் உபதேசம் அர்த்தனாரி அதை கேட்டுக்கிட்டு திருப்புகளை இறுக பிடிச்சிக்கிட்டு வள்ளிமலைக்கு புறப்பட்டு போய் வள்ளிமலை சுவாமிகளாக மாறி திருத்தணியிலையும் சென்னையிலையும் திருப்புகள் திருவல்லாம் பாட வச்சு மலையேற பொழுது ஒவ்வொரு படிகளையும் திருப்புகள் பாட வைத்து சேஷாத்ரி சுவாமிகளை பல கனவிலும் நனவிலும் கண்டு திருப்புகளை பரப்பினார் திருவண்ணாமலை தான் அவருக்கு அஸ்திவாரம் திருவண்ணாமலையிலே ஒரு திருப்புகள் சுவாமி ஐயர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி சித்தார்த்தி வருஷம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ரொம்ப முக்கியமான நாள் சித்தார்த்தி வருஷம் ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி திருப்புகள் சபை ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது இன்னைக்கு தொண்ணூத்தி நாலு ஆச்சு இந்த சபையை ஸ்தாபிதம் பண்ணனர் திருப்புகள் சுவாமி ஐயர் ராமநாதபுரம் ராஜா ராமநாத சேதுபதி அவர்கள் எழுதுகிறார்கள் என் தாத்தா முத்துராமலிங்க சேதுபதிக்கு திருப்புகளில் பிரியம் திருப்புகள் இசையோடு பாடுவார் அதற்கு காரணம் எங்கள் ஊரிலே இருந்து மதுரைக்கு சென்ற லோகநாத ஐயர் என்ற திருப்புகழ் சாமி ஐயர் யார் எழுதுறா ராமநாதபுரத்தில் இப்ப கடைசியா இருந்த மகாராஜா ராமநாத சேதுபதி அவங்க தாத்தாவுக்கு பேரு முத்துராமலிங்க சேதுபதி முத்துராமலிங்க சேதுபதி திருப்புகள் படித்தார் திருப்புகள் படிச்சதுக்கு என்ன காரணம் திருப்புகழ் ஐயர் ராமநாதபுரத்தில் இருந்தவர் அங்கே இருந்து தான் மதுரைக்கு வந்து சேர்ந்தார் அப்படிப்பட்டவர் திருவண்ணாமலையிலே பேசிக்கொண்டிருக்கிறார் கிருபானந்த வாரியாருடைய அப்பா மல்லிகதாஸ் பாகவதர்ன்னு பேர் மல்லிகதாஸ் பாகவதர் திருவண்ணாமலைக்கு வருகிறார் இவர் பேசுகிறத கேட்கிறார் ஒரு ஓரத்தில் நின்று கேட்கிறார் திருப்புகழ் பாட்டுக்கு தத்துவார்த்த பிரசங்கம் பண்றார் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சொல் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்றார் திருப்புகழ் சாமி ஐயர் அதை கேட்டார் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே அந்த பெரியவர் கால்ல வந்து விழுந்தார் இவர் கால்ல திருப்புகள் சாமி ஐயர் என்னன்னு கேட்டார் எங்கள் சொந்த ஊர் காங்கேய நல்லூர் வாரியார் சுவாமிக்கு சொந்த ஊர் காங்கேய நல்லூர் வேலூருக்கு பக்கம் முருகன் கோயில் அருமையாக கட்டியிருக்கார் சாமி அங்கே ஒரு முருகன் கோயில் கட்டணும் திருப்பணி பாதியில் நிற்கிது கும்பாபிஷேகம் பண்ணணும் வசூல் ஆகலை என்ன செய்யட்டும் திருப்புகழ் சாமி ஐயார் திருவண்ணாமலையிலே விழுந்தார் செட்டிநாட்டு திருச்சிராப்பள்ளி பக்கம் போ புதுக்கோட்டை பக்கம் போகும் திருப்பணி பண்ணு ஒரு உயிர் சேதம் நிகழும் முருகன் காப்பாற்றுவான் எப்படி இருக்கு உயிர் சேதம் நிகழும்னா யாராவது திருப்பணி வேலையை தொடங்குவோமா சரீண்டார் புறப்பட்டு வந்தார் காங்கைய நல்லூர் திருப்பணி நடந்தது ஒரு நாள் பாரியார் சுவாமியுடைய சகோதரர் மேலே ஏறி எல்லாருக்கும் சாயந்தரம் காப்பி கொடுக்குற நேரம் காப்பி கொடுத்துட்டு கோபுரத்திலேருந்து இறங்குறவளது கீழே விழுந்தார் அவ்வளவுதான் மூர்ச்சே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டான் சாமி வந்து பார்க்குறார் கிருபானந்த வாரியாருடைய தந்தையார் மல்லையதாஸ் பாகவதர் குழந்தை எப்படி கிடக்கு தன்புள்ள இவர் பிரசங்கத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கார் மனசு எண்ணத்துக்காக முருகா முருகா முருகா முருகா அந்த விபூதி அவர் கொடுத்த விபூதி எடுத்தார் பூசினார் பெருமானே காப்பாத்தனும் சாகாதனையே சரணங்களிலே காக நமனார் கலகம் செய்யினால் யோகா முருகா மயில்வாகனே முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே அப்படியே குழந்தை கும்பாபிஷேகம் பண்ணுறார் அந்த கோயிலுக்கு கீழே அவரு பேர் போடலை திருப்புகள் சாமி ஐயர் பேரை போட்டு பத்திரிகை அடித்தார் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது சாமி ஐயரை தன் மகள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் மல்லையதாஸ் பாகவதர் மகள் காமாட்சி மாப்பிள்ளை தருமலிங்க முதலியார் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க நல்ல சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுது நிறைய பணம் வச்சு ஒரு ஐம்பது ரூபா பணம் வச்சு கொடுத்தாங்க திருப்புகழ் சாமி ஐயர் கேட்டார் எனக்கு எதுக்கு பணம்னு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கேட்க ஆட்கள் இருந்திருக்காங்க எனக்கு எதுக்கு பணம்ன்னாராம் இந்த வீட்டில் கட்டில் கிடைக்கு தொட்டில் கிடையாது சாமி கடாட்சம் வேணும் உள்ள இல்லை அப்படியா வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்தாராம் வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்த உடனே ஒரு வார்த்தை குழந்தை பிறக்கும் அடுத்த கார்த்திகைக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு வரலாம் அடுத்த கார்த்திகைக்கு அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்தது கொண்டாந்து காலில் போட்டாங்க இவனுக்கு தம்பியும் பொறப்பான் எங்கே திருவண்ணாமலையிலே கேட்ட வார்த்தை தருமலிங்க முதலியாருக்கு ரெண்டு குழந்தை பிறந்தது கேட்டது ஒரு குழந்தை கிடைச்சது ரெண்டு குழந்தை அதான் முருகனுடைய திருவருள் இதெல்லாம் என்ன திருவண்ணாமலை அருணகிரிநாத சுவாமிகள் மேலிருந்து கீழே விழுந்தார் அப்பா அம்மா கிடையாது சகோதரி வளர்த்து வந்தாள் இவர் பல பாதைகளில் போய்விட்டார் இளமை மீது ஊறப் பெற்றார் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போனார் கடைசியில வாழ்க்கையே வெறுத்து போச்சு இந்த வாழ்க்கை வீணா போச்சேன்னு கோபுரத்தில் ஏறி கீழே விழுந்து இறந்து போகிறேன்னு ஆரம்பிச்சார் கோபுரத்தில் ஏறி கீழே விழும் சமயத்தில் முருகப்பெருமான் போய் தாங்கி கொண்டார் உன்னால நிறைய பாட்டு கிடைக்கணும் நீ எப்படி கீழே விழுந்து அதுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறது கீழே விழுந்தவர் அந்த சமாதியில் கொஞ்ச நாள் இருந்தார் அதுக்கப்புறம் முருகன் அருளால் முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்க்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மூவர் கத்தமரும் மடிவேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக பக்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே நாம் பாடி இருக்கேன் இந்த பாட்ட முழுக்க பாடினாராம் இதுல மயிலுங்கிறது வரல வேலுங்கிறது வரல ஆறுமுகம் வரல வயலூர் வரல சிவபெருமான் பெருமை முருகப்பெருமான் பெருமை திருமால் பெருமை இதான் இந்த பாட்டுல வந்துச்சு தெய்வ யானையின் பெருமை எல்லாம் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டார் பன்னெண்டு வருஷம் இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தாராம் நான் சொல்றதை எல்லாம் பாடு என்னென்ன பாடணும் பக்கரை விசித்திரமணி பொற்களனடை பட்சியனும் முக்குற துரகமும் பக்குவமல்தொடையும் மக்குவடு பற்றொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதும் உதிக்கவர் திக்கதும் மதிக்கவர் குக்குடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிறுதோளும் செய்ப்பது இம் வைத்துயர் திருப்புகள் விருப்பமுடு செப்புனாராம் வயலூர வச்சுப்பாடு மயிலை வச்சுப்பாடு பெருமானுடைய நல்ல தோள்களை வைத்துப்பாடு திருவடிகளை வைத்துப்பாடு இதையெல்லாம் வச்சுப்பாடுன்னு பிள்ளையார் சொன்னாராம் அப்புறம்தான் திருப்புகள் பாட ஆரம்பித்தார் அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணிக்கு போகிறார் திருப்புகள் பாடிக்கிட்டே போகிறார் எதிர்த்தாப்பில் ஒரு கும்பல் இவர் வர்றதை பார்த்து சிரித்தான் ஒரு பதினெட்டு இருபது வயசு பிள்ளைகள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க இந்த பிள்ளைகள் சிரிக்கிறதே இவர் பாட்டோட பாட்டாக ஒரு வரி தன்னை அறியாமல் வந்துடுச்சு சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்புன்ற வார்த்தை அதுவா வந்துடும் சில சமயங்களில் சில பேருக்கு வார்த்தை வந்துடும் அதெல்லாம் வாங்கிடப்படாது அதுக்காகவே விலகி போயிடுறது வார்த்தை வந்துருச்சு சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் சிரித்தாலும் பழித்தாலும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் அவ்வளவுதான் இருபது பேர் இருபது சாம்பல் எரிஞ்சு போயிட்டான் எல்லாம் கால்ல விழுந்தாங்க கருணைக்கு அருணகிரின்னு சொல்றாங்க இப்படி செய்யலாமா சாமி அப்படியா பாட்டு வந்துருச்சா தமிழ் மந்திரம் சொன்னா பலிக்கும் சரி முருகன் காப்பாற்றுவான் நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கரு வருக்கும் பிரவாமல் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பையும் எரிக்கும் நெருப்பையே எரிச்சுப்படும் எரிச்சுது திரும்ப இருபத்தோரு பேரும் வந்துட்டான் அப்படி பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு இப்பொழுது காட்சி கொடுக்கிறார் சினத்தவர் முடிக்கும் என்று பாடிய பெருமான் நினைத்தது மழைக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நெரைப்புகள் உரைக்கும் செயல்தாராய் என்று பாடி எரிந்தவர்களை மீட்டும் எழுப்பினான் இது திருத்தணியில திருச்செந்தூருக்கு போகிறார் எம்பெருமான் நடன கோலத்தை காட்டினான் திருவாவினன்குடிக்கு போகிறார் பெருமான் அவருக்கு ஜபமாலை எடுத்துக் கொடுத்தான் திருவண்ணாமலையிலே தொடங்கிய திருப்புகள் வயலூரை வைத்து தொடங்கிய திருப்புகள் பதினாறாயிரம் பாட்டு கிடைச்சது ஆயிரத்தி முந்நூற்றி பாட்டு தான் அதில் நம்ம பாடம் பண்ணது நூறு பாட்டு கூட இருக்காது அந்த அருணகிரிநாத சுவாமிகள் அவருடைய விழா இன்னைக்கு ஆனி மாதம் மூல நட்சத்திரம் பெரும்பகுதி பௌர்ணமியாகவே வரும் அப்படித்தான் ஆனி மாசம் மூல நட்சத்திரம் இதை கொண்டாட வேண்டும் என்று திருப்புகழ் ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தீர்மானித்தார் அதனாலே தான் இன்றைக்கு நாம் திருவண்ணாமலையிலே இருக்கிறோம் இப்போ எங்கே இருக்கிறோம் எல்லாரும் திருவண்ணாமலையிலே இருக்கிறோம் ஈசான்ய மடம்னு திருவண்ணாமலையிலே ஒன்று இருக்கு ராயவேலூர்னு ஒரு ஊர் ராயவேலூரில் வேளாளர் வம்சத்திலே ஒருவர் பிறந்தார் அவருக்கு கந்தப்ப தேசிகர்ன்னு பேர் வச்சாங்க கந்தப்ப தேசிகருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணினாங்க கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு சன்னியாசியாக மாறி போயிட்டார் ஊர் ஊரா யாத்திரை போனார் சிதம்பரத்துக்கு போனார் மெளன சுவாமிகளை சந்தித்தார் உபதேசம் வாங்கி கொண்டார் உடைகளையெல்லாம் கலைந்து ஓடும் கவந்தியுமே உறவு என்று பரம சன்னியாசியாக தெரிந்தார் மார்கழி மாசம் பனி கொட்டுது இவர் அதிலேயே படுத்து கிடந்தார் குருநாதர் தன் கம்பளத்தை இவருக்கு போர்த்தினார் சிதம்பரத்தில் உபதேசம் கொடுத்தார் நீ புறப்படு இந்த கந்தப்ப தேசிகர் புறப்பட்டார் ஒவ்வொரு ஊரா சுற்றினார் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வேட்டவளம் என்று ஒரு ஊர் இந்த வேட்டவளத்தில் போய் கந்தப்ப தேசிகர் தியானத்தில் உட்கார்ந்துட்டார் ஆறு மாதம் எட்டு மாசம் அப்படியே தியானம் ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதில் உட்கார்ந்துட்டார் அந்த ஊரில் ஒரு முத்துச்சாமி உடையார்னு ஒரு புண்ணியவான் இந்த முத்துச்சாமி உடையார் ஒரு நாள் போய் இவரை பார்த்துட்டார் மலை குகை அதுக்குள்ள ஒரு சாமியார் தினமும் பார்க்கறேன் சாப்பிடாம உட்கார்ந்து பசிக்காதா அடுத்தவனுக்கு பசிக்கும்னு நினச்சா கடவுள் உங்களுக்கு சோறு போடுவார் அடுத்தவனை பற்றி நமக்கு என்னன்னு நினைச்சா நம்ம உள்ள சோத்துக்கும் ஆபத்து வந்துடும் ஐயோ இந்த சாமிக்கு பசிக்காதா வீட்டுக்கு போனார் பண்டாட்டியை பார்த்தார் ஒரு சன்னியாசி ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கார் என்னமாவது சாப்பாடு கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அந்த அம்மா கெட்டிக்காரி புண்ணியவதில் நிறைய பால் இருக்கு ஞானிகளுக்கு அது உகப்பு பால் கொடுங்க பெரிய டம்ளர் பலது பெரிய டம்ளர் கொண்டுகிட்டு வந்து பால் சாமி அதை கொண்டுகிட்டு வரார் இவர் தியானத்தில் இருக்கார் கண்ணை முழிக்கணும் வாயை திறக்கணும் பக்கத்தில் வர்றார் ஓம் நம சிவாய் நம ஓம் நம சிவாய இந்த வாய்கிட்ட இந்த இந்த டம்ளரை கொண்டுகிட்டு போனாரா ஆன் அவர் வாயை திறந்தார் இவருக்கு அருள் கிடைச்சி போச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு ஊற்ற ஊட்டி விட்டார் எல்லா பாலும் குடிச்சிட்டார் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் பால் வேற சாப்பாடு இல்லை ஆறு மாசம் பால் உடையார் வீடு இடிஞ்சு போச்சு முத்துச்சாமி உடையார் வீடு இடிஞ்சு போச்சு எல்லாரும் என்ன சொன்னா அட்ரஸ் தெரியாத சாமியாருக்கு பால் கொடுத்தாரு உள்ள வீடும் போச்சு நம்மால் எதை எதோட கொண்ட சேர்க்கிறது சம்பந்தம் கிடையாது தீவினை பண்ணிட்டு அதை ஒழுங்கு பண்றதுக்கு நல்வினை பண்ணனே அதுக்கு இது சரியா போச்சு சொல்ல நல்வினைக்கான பலனையும் அனுபவிக்கணும் தீவினைக்கான பலனையும் அனுபவிக்கணும் எல்லாரும் இப்படி சொல்லிவிட்டான் இவருக்கு ஒன்னும் புரியல ஆனாலும் பால் கொடுக்கிறத நிறுத்தல யோசிச்சார் இடிஞ்ச வீட்டில் எப்படி இருக்கிறது பொண்டாட்டியுடைய தாலி நகைகள் எல்லாத்தையும் வாங்கினார் வித்தார் வீட்டை கட்டுறார் வீடு கட்டுறதுக்கு பின்பக்கத்தில் சுவறு வைக்கணும் சுவரு வைக்கிறதுக்கு கீழே தோண்ட ஆரம்பிச்சார் புதைகள் கிடைச்சிருச்சு ஆச்சரியம் இதுக்காக ஆண்டவன் இப்படி பண்ணியிருக்கான் புதைகள் கிடைத்து விட்டது புதைகள் கிடைச்ச உடனே எல்லாரும் என்ன சொல்லிவிட்டா இந்த சாமிக்கு பால் கொடுத்தா புதைகள் கிடைக்கும் இவரு வீட்டை நல்லா கட்டி விட்டாரு எலும்பில்லாத நாக்கு எங்கும் பொருளும் உடனே அந்த ஊருக்காரன் என்ன பண்ணு தெரியுமா ஆள் ஆளுக்கு தவளையில் பால் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாமிக்கு சாமி குடிக்கிறதுக்கு இல்ல குளிக்கிறதுக்கு பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்தார் சாமி கந்தப்ப தேசிகர் இந்த மனுஷன் இங்கே இருந்தால் சும்மா விட மாட்டேன் இனிமேல் நமக்கு நிம்மதி கிடையாது ஓடி போட்டார் வேட்ட வளர்த்த விட்டு கிளம்பிட்டார் நேர திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலையிலே கோரக்கநாதர் குளம்னு ஒன்று இருக்குது அந்த குளக்கரைக்கு வந்தார் அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு அமைப்பு அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார் நிம்மதியாக தியானம் ஒரு மாதம் ஆச்சு அங்கு அருணாசலம் செட்டியார்னு ஒருத்தர் குளிக்க வந்தவர் குகைக்குள்ள என்னமோ தெரியுதுன்னு எட்டி பார்த்தார் சாமியை பார்த்துட்டார் சாமி தியானத்தில் இருக்கார் வீட்டில் போய் பொண்டாட்டிட்ட கேட்டு ஏதோ நாலு இட்லி வாங்கிட்டு வந்துட்டார் அவரு சாமிக்கு ஊட்ட சாமி அந்த இட்லியை சாப்பிட்டார் தினந்தோறும் தன்னால ஆனது இட்லியோ பொங்கலோ ஏதோ ஒன்று குடுக்க குடுக்க சாமி சாப்பிட்டார் செட்டியாருக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை கொடுக்க ஆரம்பித்தோன்னே பத்தாவது மாதம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது செட்டியார் பார்த்தார் சாமி குகைக்குள்ளே இருக்க வேண்டாம் ஒரு நல்ல குடிசை போட்டு தாரேன் ஏதோ அவரால் ஆனது ஒரு கீரை ஒரு கீர்த்து கொட்டகை போட்டு கொடுத்து சாமி அதில் வந்து உட்கார்ந்துட்டார் பல பேர் ஆட்கள் வந்தார்கள் கும்பிட்டார்கள் செட்டியார் நிர்வாகம் பண்ணினார் கொஞ்சம் பணம் சேர்ந்தது வந்தவங்கெலாம் சாமி காலில் கொண்டாந்து கொட்டினாங்க சாமி எதையும் தொடமாட்டார் இதை ஒரு நல்ல இடமாக கட்டிட்டால் தேவையில்லை ஒரு மடங்கினா தேவையில்லை மடங்கட்டுறதுக்கு இடம் வேணும் வெள்ளக்காரர்களுடைய அரசாங்கம் ராஜ்யம் வெள்ளக்காரர்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படி கேட்டால் தான் இடம் கிடைக்கும் ஒரு கலெக்டர் அந்த கலெக்டருக்கு பேர் லார்டு ஐடன்னு பேர் அவரு என்ன வேணும் மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும் மடத்தில் இருக்க போற சாமி யாரு இங்க ஒரு சாமியார் இருக்கார் அவர் தான் போற சாமி அவரை நான் பார்க்கணுமே கெட்டிகாரர் வர்றார் அங்கிருந்து நம்ம கந்தப்ப தேசிகர் அப்படியே கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கார் வெள்ளக்காரர் துறை கலெக்டர் அந்த காலத்தில் கலெக்டருக்கு அதிகாரம் ரொம்ப அதிகம் அங்கிருந்து வர்றார் இவரை பார்த்தார் தன்னை அறியாம கீழே விழுந்து கும்பிடணும் போல தோன்றுச்சு கீழே விழுந்துட்டார் விழுந்து கும்பிட்டார் எந்திரிக்கிறார் உடம்பு நல்லா இருக்கு இரண்டாவது வரை கும்பிட்டார் எந்திரிச்சார் அவருக்கு பத்து வருஷமா ஆஸ்துமா ஆஸ்துமான எல்லாருக்கும் தெரியும் அரிசிமானா தெரியாது உப்புமான்னா தெரியாது ஆண்மான்னா கூட தெரியாது ஆஸ்துமா எல்லாருக்கும் தெரியும் இழுக்குது பத்து வருஷமா இழுக்குது அவரால் கீழே படுக்க முடியாது படுத்தா உடனே எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது இப்போ படுத்தார் கும்பிட்டார் எந்திரிச்சிட்டார் ரெண்டாவது மூணாவது சரியா போச்சு மூச்சு நல்லா இழுத்து விடுறார் சாமி சிரிச்ச ஒடி பார்த்துக்கிட்டு இருக்கார் கந்தப்ப தேசிகர் தீட்சை அதுக்குத்தான் ஞானிகளை போய் பார்க்கணுங்கிறது அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய கண் பார்வை நம்ம மேலே பட்டால் போதும் மீனாட்சி காலில் போய் விழுந்து நிற்கிறோம் எதுக்காக வேண்டி மீனாட்சியினுடைய பார்வைப்பட்டால் போதும் வேற ஒன்று வேண்டாம் எந்திரிச்சார் சாமி இடம் கொடுத்துட்றேன் இவர் எதுவும் கேட்கல பெரிய இடம் கொடுக்குறேன் ஊருக்கு வடகிழக்கு மூலையில் இடம் கொடுக்குறேன் வடகிழக்கு மூளைனா ஈசான்ய மூளை ஈசான்ய மூலையில நிறைய இடம் கொடுக்கறேன் சாமி நீங்க கட்டடம் கட்டிக்கலாம் அப்புறம் நாளைக்கு நான் வர்றேன் கலெக்டர் போயிட்டார் மறுநாள் காலையில் கலெக்டர் திரும்பி வரார் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொண்டாந்தார் அப்போ கிட்டத்தட்ட நூத்தி பத்து நூத்தி வருஷத்துக்கு முன்னால பத்தாயிரம் ரூபாய் பணம் கொண்டாந்தார் சாமி வச்சுக்கிடுங்க என்ன ஆஸ்துமாவுக்காக வைத்தியம் பண்றதுக்கு இங்கிலாந்து போய் செலவழிக்கணும்னு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சேன் இப்ப தேவையில்லை நோய் தீர்ந்து விட்டது அதனால இதை நீங்க வச்சுங்க நம்ம காலத்து சாமியாரா இருந்தா அடுத்த இன்ஸ்டால் எப்ப தருவீங்க அப்படின்னு கேட்பார் இவர் பழைய காலத்து பரம ஞானி சந்யாசிக்கு எதுக்கு பணம் எடுத்துக்கிட்டு போ அப்படிப்பட்ட ஞானிகளாலதான் இந்தியா இன்னும் நல்லா இருக்கு நினைப்பல வச்சுங்க ஏதோ மழை பெய்யுதுன்னா அவங்களாலதான் பெயுது பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு சேட்டு வந்தார் பத்தாயிரம் பணம் கொண்டாந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ஒட்டி ராமகிருஷ்ணர்கிட்ட கொண்டாந்து பணத்தை கொடுக்கிறார் ராமகிருஷ்ணர் பணத்தை கையினாலும் தொடாதவர் இந்த பணத்தை வச்சு உங்களுடைய மேஜ நாற்காலி எல்லாத்தையும் மாத்துங்க இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிங்கோ பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சார் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போ வேணும்னா அவள்கிட்ட போய் கேள் யார்கிட்ட சாரதாமணி தேவியார்ட்ட இவர் மனைவி சாரதாமணி தேவியார்ட்ட போய் கேள் சாரதாமணி தேவியார்ட்ட வந்தார் அந்த சேட்டு அம்மா பத்தாயிரம் ரூபா பணம் இருக்கு வச்சுக்கிடுங்கோ சாமிக்கு என்னமாவது வாங்கி கொடுங்கோ சாரதாமணி தேவியார் சிரித்தார்கள் நான் வாங்கி அவருக்குத்தான் செலவழிக்க போகிறேன் அவரே வேணாம்டார்னா இந்த பணம் எனக்கு என்னத்துக்கு வேண்டாம் எடுத்துக்கிட்டு போங்க அப்படி ஒரு சன்னியாசி இப்படி ஒரு பண்டாட்டி அவங்க அம்மாட்ட வந்தாராம் பகவான் ராமகிருஷ்ணனுடைய தாயார்கிட்ட அம்மா அந்த பணத்தை வாங்கிக்கிடுங்க எனக்கு எதுக்குப்பா பணம் ஏதோ சேலை கிடைக்கிது சோறு கிடைக்குது போதும் எனக்கு பணம் வேண்டாம் தாயே ஒரு ஐயாயிரம் ரூபாயாவது வாங்கிக்கிடுங்க வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது வாங்கிக்கிடுங்க கொண்டாந்துட்டேன் வேண்டாம் என்னமாவது வாங்கிக்கிடுங்க கெஞ்சிரான் கொடுக்கறதுக்கு ஒரு அரையணா கொடு அரையனா தெரியுமா நம்ம ஊர் மூணு பைசா இப்ப கிடையாது இருபத்தஞ்சு போட்டுப்பட்ட தாயாருக்கு தான் பகவான் ராமகிருஷ்ணர் மாதிரி குழந்தை பிறக்கும் போயிட்டான் எதுக்கு சொல்ல வந்தேன் கந்தப்ப தேசிகர் காலில் விழுந்து ஐடன் துறை பத்தாயிரம் கொடுத்தான் சன்னியாசி எனக்கு எதுக்கு பணம் ஒன்னு செய் இருக்கிறான் அழகு முகம் ஊரெல்லாம் அண்ணாமலையார் ஒன்னு ஆன முகம் ஒன்னு அழகு முகம் ஊரெல்லாம் அவன் கொண்டே குடு பத்தாயிரத்தை கொண்ட அந்த திருவண்ணாமலையார்கிட்ட கொடுக்க அதை வாங்கி தேர் பண்ண இப்போ ஓடுற தேர் ஐடன் துறை கொடுத்த பத்தாயிரத்து அஸ்திவாரமாக வச்சு உண்டாக்கப்பட்ட தேர் தேர் என்னைக்கு வெள்ளோட்டம் விடுறாங்களோ அன்னைக்கு ஐடன்துறை வரணும்ட்டாங்க ஐடந்துறை ஆத்துக்கு அக்கறையில் நிக்கிறார் ஆத்தில வெள்ளம் போகுது எப்படி வர்றது கந்தப்ப தேசிகர நினைச்சாராம் எப்படியாவது போயிடணும் தேசிகர் இங்கே யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்கார் இந்த வேட்டி துண்டு எடுத்து அப்படி விசிறார் எவனோ வெள்ளத்துல மாட்டிக்குவானா நான் காப்பாத்தனுமா அப்படிங்கிறார் எல்லாருக்கும் புரியலை சம்பந்தம் இல்லாத வார்த்தை அவருக்குத்தான் தெரியும் வெள்ளம் வழிவிட்டது ஐடந்தொரை வந்து காலில் விழுந்தார் இந்த இந்த சுவாமிக்கு என்ன பேர் சொன்ன கந்தப்ப தேசிகர் ஒரு நாள் கந்தப்பதேசிகர் திருவண்ணாமலையில் உட்கார்ந்து இருக்கார் பக்கத்தில் ஒரு புலி வந்து படுத்துக்குச்சு அண்ணாமலையப்பா வந்துட்டியான்னு தோளில் கையை போட்டாரான் அண்ணாமலையப்பா வந்துட்டியா அவர் தவம் பண்ணுற பொழுது புலி பக்கத்தில் உட்காந்துருக்குமா திருவண்ணாமலை கிரிவலம் வர்ற பொழுது அவர் சிலை இருக்கு பாருங்க பக்கத்தில் புலி கிடக்கும் இந்த அவரை தேடி வர்றவனெல்லாம் பயந்துட்டான் தேவைக்கு நம்ம தான் போகிறோமில்ல அஞ்சு ரூபாய்க்கும் போவோம் ஐம்பது ரூபாய்க்கும் போவோம் ஒரு சன்னியாசி கிடச்சிட்டு அவரை புழிஞ்சிடுவோம் சும்மா விட்டுருவோம்மா எல்லாம் விளையிட்டான் புலியில் பக்கத்தில் படுத்து கிடக்கு கோவிலூர் ஆண்டவர் காரக்குடிக்கு பக்கத்தில் கோவிலூர் வேதாந்த மடம் கோவிலூரை உண்டாக்கியவர் கோவிலூர் ஆண்டவர் முத்து ராமலிங்க ஞான தேசிகர் சுவாமிகள் கோவிலூர் ஆண்டவர் அங்கு போகிறார் யாரை பார்க்க கந்தப்ப தேசிகரை பார்க்க கந்தப்ப தேசிகரை பார்க்க இவர் போகிற பொழுது தேசிகர் சொல்றார் ஈசான்ய மடம் புதுசாக கட்டியிருக்கேன்னாராம் ஈசான்ய மடம் புதுசாக கட்டினது அந்த ஐடன்துறை பணம் கொடுத்தாம் பாருங்க அதை கீழே அனுப்ப சொல்லிவிட்டார்ல அதுக்கப்புறமா அவர் கொடுத்த இடத்துல ஈசான்ய மடம் கட்டப்பட்டது இந்த ஈசான்ய மடத்தை பாருங்கன்னு அவரை கூட்டிக்கிட்டு போனாராம் கோவிலூர் ஆண்டவர் இப்படி உட்கார்ந்து இருக்க கந்தப்ப தேசிகர் பக்கத்தில் இருக்க ஆண்டவர் சொன்னாராம் உங்களுக்கு இனிமே கந்தப்ப தேசிகர்னு பேர் இல்லை ஈசான்ய ஞான தேசிகர்னு பேர்னாராம் ஈசான்ய ஞான தேசியர் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது வேட்டவன உடையார் வந்துட்டார் ஞாபகம் வருதா இவருக்கு பால் கொடுத்தாரே அந்த உடையார் புதைகள் எடுத்தாரே அந்த உடையார் வந்து காலில் விழுந்துட்டார் விழுந்த உடனே இவர் அவரை பார்த்து என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்க இந்த கோயில் ஒரு ஆண்டவர் கையில் ஒரு வைர போட்டிருந்தார் அந்த காலத்து மோதரம் வில மதிப்பு அருமையான வைரம் பெல்ஜியம் கட்டிங்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பேரு தான் இருக்கே தவிர அந்த வைரம் கிடையாது பெல்ஜியம் கட்டிங் அருமையான வைரம் பல பலன்னு இருக்கு உடையார் கோவிலூர் ஆண்டவரை பார்த்துட்டு மோதிரத்தை பார்க்கறார் ஆண்டவரை பார்க்குறார் மோதிரத்தை பார்க்குறார் ஈசான்ய ஞான தேசிகர் கேட்டாரா என்ன உடையாரே அங்கே பார்க்குறீங்க இல்லை இவர் கையில் போட்டிருக்கிற மோதிர பிரகாசம் ரொம்ப நல்லா இருக்குன்னு உடனே கோயிலூர் ஆண்டவர் சொன்னாராம் மோதிரப்பிரகாசம் நல்லா இருக்கா அப்போ இந்த பிரகாசம் உங்ககிட்டேயே இருக்கட்டும் கலட்டி கொடுத்துட்டாராம் ஞான பிரகாசம் தான் எனக்கு வேணுமே தவிர இந்த மோதிர பிரகாசம் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் எங்கே திருவண்ணாமலை நம்ம ஊர் பகவான் ரமணர் பதிமூணு வயசு பிள்ள இங்கிருந்து அங்கே தான் ஓடினார் திருவண்ணாமலைக்கு போகிறார் அண்ணாமலையார் திருவடிகளை பார்க்கிறான் சுத்தி வருகிறார் அங்கே பாதாளத்திலே ஒரு லிங்கம் பாதாளலிங்கத்தினுடைய சந்நிதி அந்த சந்நிதியிலே தவங்கிடக்கிறார் பதிமூணு வயசுக்குள்ள வெங்கட்ராமன் பேரு மதுரை மீனாட்சி கோயிலே அறுபத்தி மூவரையும் பார்த்து அடிக்கடி அளக்கூடியவர் ஈசான்ய ஞான தேசிகர் திருக்கோயிலூர் கோவிலூர் ஆண்டவர் ரெண்டு பேரும் பரம ஞானிகளாயிருந்த இடம் திருவண்ணாமலை யான தேசிகர் ஒரு நாள் ஒரு சீட்டை எழுதி கீழே வச்சாராம் எதிர்த்தாப் இருந்தவர் கேட்டாரம் தெரியும் சாயங்காலம் சமாதியார் சமாதியாகிற நேரத்தை சீட்டு எழுதி கீழே வச்சுட்டு போயிருக்காரு நம்மளால முடியுமா கோயிலுக்கு போனா திரும்பி வர நேரம் கூட நம்மளால சொல்ல முடியல போகுது பஸ் லேட்டு வண்டி லேட்டு ஆட்டோ லேட்டு கரெக்டாக எழுதி வச்சுட்டு போனவர் அந்த பெருமான் அதே மாதிரி அடுத்த செய்தி கன்னட தேசத்திலே வீர செய்வர் நமசிவாயம்னு அவருக்கு பேரு உண்ணாமலை தாயார் இப்பத்தான் வர்றா நமசிவாயம்னு பேரு அந்த பரம ஞானி திருவண்ணாமலைக்கு வந்தார் திருவண்ணாமலையை சுற்றி ஞானிகள் ஒரு பட்டியல் போட்டா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே பரம ஞானிகள் வீரசைவர் கன்னடம் பேசக்கூடியவர் தமிழறிந்தவர் தமிழ் புலவர் படித்தவர் திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையாரே கதி என்று அங்கே இருக்கிறார் அவருக்கு சில மாணவர்கள் குருநாதருக்கு மாணவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதிலே ஒரு மாணவருக்கு நமச்சிவாயம்னு பேர் வாத்தியார் பேரு நமச்சிவாயம் பையன் பேர் நமச்சிவாயம் எல்லா மாணவர்களையும் விட இந்த நமசிவாயங்கிற மாணவர் ரொம்ப அறிவாளி பரம சில மாணவர்கள் அப்படி கிடைப்பார்கள் இவர் பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் இந்த முன்னால் உட்கார்ந்து இருந்த என்ன பண்ணார் அவராக சிரிச்சு விட்டார் தனியா சிரிக்கப்படாது தப்பா எடுத்துக்கிட்டுவான் ஒருத்தன் சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்து அவனாக சிரிச்சானா வீட்டுக்காரிக்கு சந்தேகமாக போச்சு நல்லா தானே இருந்தார் ஓடி போய் மேலே போய் என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லை எனக்கு வேண்டாதவன் இன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொன்னால் அங்கே சிரிக்கப்படாது அதான் இங்கே வந்து சிரிக்கிறேன்னு நானா நல்ல வேலை நிறுத்துங்க அடுத்த வீட்டுக்காரங்களெலாம் பார்க்குறாங்க அழு அழும் பொழுது தனியாக அழலாம் யோ பாவம்பா சிரிக்கிற பொழுது தனியா சிரிச்சா அப்பவும் ஐயோ பாவம்பா சரிதானா இவர் இவரா சிரிச்சு விட்டார் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க பொழுது நீங்க ஒரு ஆள் தனியா சிரிச்சா நான் என்ன நினைப்பேன் அப்படி ஆகி போச்சு நமசிவாயம் ஏன் சிரிக்கிற குருநாதர் கேட்டு விட்டார் அசஞ்சா கூட பேச்சு மாறி போயிரும் அந்த காலம் ஏன் சிரிக்கிற ஒண்ணுமில்ல திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் திருவீதி உலா வந்தார் முன்னாலே இரண்டு பெண்கள் நடனமாடிக்கொண்டு போனார்கள் அதிலே ஒருத்தி பெருமானை பார்க்காமல் வெளியிலே பார்த்து கொண்டு வந்தவள் தோல் சரிக்கி விழுந்து விட்டாள் எல்லோரும் ஜிரித்தார்கள் நானும் ஜிரிச்சேன்னாராம் நீ இருக்கிறது திருவண்ணாமலை உனக்கு தெரிகிற காட்சி திருவாரூர் அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாதுங்க நமக்கு தெரியும் திருவண்ணாமலை திருவாரூர் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள ஒரு பெட்டியை வச்சு எல்லாத்தையும் பார்த்துடுறான் அவருக்கு அந்த பெட்டி மனசுல இருந்துருக்கு நமக்கு வெளியில இருக்கு அவருக்கு மனசுக்குள்ள இருக்கு நான் சிரிச்சேன் சரி விடு மூணு நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் திருவாரூர்ல இருந்து வர்றார் திருவாரூர்ல என்னமாவது செய்திகள் உண்டா விசேஷம் உண்டா ஆமாங்க போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சாமி திருவீதி உலா வர்ற பொழுது நடன பெண்கள்ல ஒருத்தி கீழே விழுந்துட்டா எல்லாரும் சிரிச்சாங்க நான் இருந்தேன் அந்த ஆள் சொல்றார் இப்ப இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இந்த சிஷிய புள்ள சாதாரணமான புள்ள இல்லை ஒரு இருபது நாள் ஆச்சு திரும்ப குருநாதர் பேசிட்டு இருக்கார் திரும்ப இந்த மானவர் நமசிவாயம் இந்த வேட்டி நுனியை எடுத்து அவர தேக்கிறார் சம்பந்தம் இல்லாத பைத்திய குருநாதர் பேச்சு நமசிவாயம் என்ன செய்கிற சிதம்பரத்தில் போச்சு அணைச்சிட்டு சிதம்பரம் நடராஜாவுக்கு முன்னே இருந்த தீபிடிச்சது அணைச்சுட்டேன் அப்படியா சரி அதே மாதிரி பத்து நாளைக்கு அப்புறம் ஒரு ஆள் வர்றார் இப்படி நடந்துச்சான்னு கேட்டால் ஆமாங்க அதுவே பிடிச்சிது அதுவே அணைஞ்சு போச்சு நடராஜா கிருபிங்கிறார் எப்படி இருக்கும் ஆக இந்த பிள்ளை பரம ஞானியா உட்கார்ந்துருக்கு குருநாதருக்கு உடம்பு சரியில்லை படுக்கையில் கிடக்கிறார் நமசிவாயம் இங்கேவா எல்லா சிஷ்ய பிள்ளைகளும் வந்து நிற்கிறாங்க நமசிவாய்த்து மேல எல்லாருக்கும் பொறாமை என்ன இந்த பையனுக்கு மட்டும் ஆசிரியர் தனி மரியாதை கொடுக்கிறார் நமசிவாயம் இங்கேவா வாந்தி வருது அதை ஒரு கலயத்தில் பிடி ஒரு மண்கலையத்தை தூக்கிக்கிட்டு வந்தார் நமச்சிவாயம் குருநாதருக்கு பக்கத்தில் கொண்டாந்து வச்சார் குருநாதர் வாந்தி எடுத்தார் இப்ப மண்கலையம் யார்கிட்ட இருக்கு சிஷ்யப்புள்ள நமச்சிவாயத்திட்ட இருக்கு குருநாதர் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் கைபடாத இடத்தில் கால்படாத இடத்துல கொட்டு கால்படாத கிடையது உலகத்திலே கால்படாத கிடையது சந்திர மண்டலத்தில் கூட நம்மால் போயிட்டு வந்துட்டேன் போகிற போக்க பார்த்தா செவ்வாய்க்கி போகிறான் இனிமே ஹனிமூனெல்லாம் மூணில் தான் கொடைக்கானல் குற்றானமல்லாம் கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஹனிமூன் எங்கே பொண்ணும் பிள்ளையும் மூணுக்கு போயிடும் அப்படியாகி போச்சு நம்ம காலம் கால்படாத இடம் எது எவரஸ்ட் டென்ஷன் அங்கேயும் போய் கால் வச்சு விட்டான் எது கால்படாத இடம் எல்லாம் பாக்குறாங்க நமசிவாய மாட்டிக்கிட்டான் நமசிவாயம் என்ன பண்ணார் தெரியுமில்ல எடுத்தார் மடமடன்னு குடிச்சு விட்டார் கால்படாத இடம் பெண்ணா இருந்தா கூட குழந்தை பிறக்கும் குழந்தை கால்படும் சொல்லலாம் இவர் ஆனா போச்சா அந்த கிடையாது அப்படியே குடிச்சு விட்டார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க வாந்த பரம எப்படிப்பட்டவர் குருநாதர் கணக்கு முடிஞ்சு போச்சு என்னத்தை சொன்னார் புரிஞ்சு போச்சு நமசிவாயத்துக்கு நமக்கு தேம் புரிய மாட்டேங்குது என்ன கணக்கு முடிஞ்சு போச்சு யார்கிட்டையாவது கடை வாங்கினா கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்காம இறந்து போயிட்டா அந்த ஆளு எனக்கு பிள்ளையா பறந்து எல்கேஜி எம்பிபிஎஸ் பணம் கேட்டுருவான் ஒன்றும் செய்ய முடியாது கணக்கு முடிஞ்சு போச்சு நமசிவாயன் யோசிக்கிறார் ஆமா என்ன கணக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால குருநாதர் நமசிவாயமும் சிஷ்யப் பிள்ளை நம திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே பர்வதமலைக்கு போனார்கள் சில பேர் பர்வத மலைக்கு வந்திருக்கலாம் நான் மூணு முறை போயிட்டு வந்தேன் அருமையான இடம் பர்வதமலை அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலைன்னா நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பர்வதமலையை பார்த்து கும்பிட்டுட்டு போயிட்டார் மேலே ஏறக்கூடாது எல்லாம் சிவலிங்கம்னு கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் ஒரு பக்கம் கடலாடி அங்கிருந்தும் போகலாம் இன்னொரு பக்கம் இன்னொரு பாதை இருக்கு போகலாம் கடலாடி பாதையோட அந்த இன்னொரு பாதை கொஞ்சம் எளிது எல்லாம் திருவண்ணாமலைக்கு அப் அந்த பக்கம் ஒரு பத்து பதிமூணு கிலோமீட்டருக்கு மேலே 12 கிலோமீட்டர் வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறிடலாம் அதுக்கப்புறம் நிற்க வேண்டியது தான் திகச்சு போய் ஏன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையில் படியே கிடையாது எப்படி ஏறுறது கடப்பாறையை ஊனி வச்சுருக்காங்க கடப்பாறை இந்த பக்கம் ஒரு கடப்பாறை அந்த பக்கம் ஒரு கடப்பாறை மேலே கயிறு போட்டிருக்காங்க நமக்கு ரெண்டு கை கடப்பாறையை பிடிச்சிக்கிட்டு உடம்ப முன்னுக்கு தள்ளி மேலே ஏறணும் விழுந்தா விழுந்தது தான் கீழே நாலாயிரம் அடி பள்ளம் கடப்பாறையை பிடிச்சி மேலே ஏறணும் சிவா சிவா சிவா சிவா கடப்பாறையை பிடிச்சி ஏறணும் சரி கடப்பாறையை பிடிச்சி ஏறி மேலே வந்துட்டோம்னு வச்சுங்க பெரிய வெற்றி அங்கே என்ன தெரியுமா ரெண்டு மலைக்கின் நடுவில் இரும்பு கம்பி தண்டவாள மாதிரி போட்டிருக்கான் அதுக்கு பேர் கடப்பாறைப்படி இதுக்கு பேர் தண்டவாளப்படி இதில் போகிற பொழுது கீழே பார்க்கப்படாது பார்த்தா விழுந்துடுவோம் சிவா சிவா சிவா சிவா அதுவும் தாண்டி அதுக்கு மேலே போனால் ஏணிப்படி மேலே ஏறுது காற்று அடிக்கிற வேகத்தில் தள்ளிடும் சரி ஏணிப்படியும் ஏறியாச்சு அதுக்கு மேலே போனால் ஒரு மலை மலை ஓரத்தில் பாதை இந்த பக்கம் போனால் மலையில் முட்டணும் அந்த பக்கம் சாஞ்சா பள்ளத்தில் விழணும் ஒழுங்க உடம்பை சாட்சி கொண்டுகிட்டு போகணும் எத்தனை படி நாலு படி கடப்பாரப்படி ஏணிப்படி தண்டவாளப்படி இப்போ உள்ளது ஆகாசப்படிங்கிறான் நாலு படி இது தாண்டி மேலே போனால் அற்புதமான சிவபெருமான் அழகான அம்பாள் நாங்கள் போனோம் ராத்திரி படுத்து கிடந்தாங்க ராத்திரி பன்னெண்டு மணி சுமருக்கு நல்ல இசை கேட்கிறது இன்னி இன்னிசைவு நயர் யாழினர் ஒருவாள் இரு கொடுதோத்திரம் எம்பினர் ஒருவாள் துன்னிய புனைமலர் கையினர் ஒருவாள் தொடு கையர் அடு கையர் துவள் கையர் ஒருவாள் அப்படியே கேட்குது புலலொலி யாளொலி கூத்தொலி ஏத்தொலி நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு பேர் படுத்து கிடந்தோம் எங்கே சன்னிதானத்தில் வேறு இடம் இல்லை கோயிலே இதுக்குள்ள தான் இருக்கோம் ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சிவபெருமான் முருகன் எல்லாம் அதுக்குள்ள தான் நம்மளே போய் தொட்டு அபிஷேகம் பண்ணி நம்ம கொண்டு போகிறதா அவருக்கு பிரசாதம் அபிஷேகம் பண்ணி முடிச்சு ராத்திரி பன்னெண்டு மணி அவருக்கு முன்னாலே படுத்து கிடக்கிறோம் கோயிலில் பன்னெண்டு மணிக்கு ஏதோ சத்தம் கேட்குது நல்ல இன்னிசை வீணை குழல் முழவு எல்லாம் கேட்குது எனக்கு ஒரு சந்தேகம் பிரமையோ ஏதாச்சும் படிச்சிருப்போம் அது இப்படி மனசில் தோணுதோ என் பக்கத்தில் ஆடிட்டர் ஸ்ரீகாந்தன் படுத்து கிடக்கிறார் எழுப்பினேன் என்னமாவது கேட்குதா ஆமா சார் கேட்குதுன்னார் அவ்வளோதான் எந்திரிச்சிட்டான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த ஒலி காதில் மென்மையான ஒலி ஒருத்தர் சொல்கிறார் அந்த தூணுகிட்டேருந்து யாரோ எந்திரிச்சு போகிறார் பாருங்க பார்த்தா ஜடா முடி மட்டும் தெரியுது ஆள் தெரியல மறைஞ்சிட்டார் இதெல்லாம் இப்போ சுமார் எட்டு வருஷத்துக்கு முன்னால் பர்வதமலை அடிக்கொரு சிவலிங்கம் அண்ணாமலை படிக்கொரு சிவலிங்கம் பர்வதமலை அற்புதமான இடம் மறக்க முடியாத இடம் இந்த பர்வதமலைக்கு குரு நமச்சிவாயரும் குகை நமச்சிவாயரும் போனார்கள் யார் குகை நமச்சிவாயர் யார் குரு நமச்சிவாயர் இந்த வாத்தியார் இருக்காரு பாருங்க அவருக்கு குகை நமச்சிவாயர்னு பேரு இந்த சிஷ்ய பிள்ளை இருக்காரு பாருங்க இவர குருன்னு வச்சு விட்டாங்க சிஷ்ய பிள்ளையினுடைய திறமையினாலே அவருடைய ஞானத்தினாலே இவருக்கு குரு நமச்சிவாயர்னு பேரு குருநாதருக்கு குகை நமச்சிவாயர்னு பேரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பர்வத மலைக்கு போனார்கள் ஞானிகள் அந்த படி சொன்ன பாருங்க கடப்பாரப்படி அந்த இடத்துல ஒரு குகை மாதிரி கீழே இறங்குது நான் கூட ஒரு பத்து படி இறங்கி பார்த்தேன் பயமாக இருந்துச்சு திருப்பி ஏறிட்டேன் அதுக்கு கீழே வாழைத்தோப்பு இருக்குது இன்னும் கீழே போயிட்டா சொனை இருக்குங்கிறாங்க என் நாங்கள் அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு தலையெழுத்தில் இந்த ரெண்டு ஞானிகளையும் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க நிற்கிற பொழுது குருநாதர் என்ன சொல்கிறார் நமசிவாயம் இங்கே இரு கஞ்சி காய்ச்சனும் ரெண்டு பேரும் சாப்பிடணும் கஞ்சிக்கானதெல்லாம் கொண்டாந்துருக்கார் சிஷ்யப்பிள்ள கஞ்சியை காய்ச்சி நான் இந்த குகைக்குள்ளே போய் பார்த்துட்டு திரும்பிடறேன் சரி சிஷியப்பிள்ள உட்காந்துட்டார் அங்கே ஒரு மண் சட்டி எடுத்தார் தண்ணீரை கொண்டாந்து ஊத்தினார் அரிசியை போட்டார் ஸ்கூல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுங்களேன் நம்மள மாதிரியா சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டே கெட்டவன் தென்னிந்தியாக்காரன் தான் வடநாட்டுக்கார ரெண்டு சப்பாத்தியை வச்சு ஓட்டிடுவேன் நமக்கு இந்த சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர்கொழம்பு இல்லாட்டி சாப்பாடு இறங்காது அது வெறும் சாதாரண ஒரு ஒரு சாதம் அப்படி போட்டு சாதத்தை கிண்டணும் கிண்டறதுக்கு அகப்பை கொண்டாரில்ல என்ன செய்யலாம் பக்கத்தில் ஒரு மரம் மரத்தில் ஒரு கொடி அந்த கொடியை அப்படி பிச்சார் பிச்சு ரெட்டை ஆக்கினார் அதை போட்டு கிண்டுனார் கிண்டுனா சாதம் பூரா பச்சையாயிருச்சு ஆகா தப்பு பண்ணிட்டனே குருநாதர் இதை சாப்பிட மாட்டாருன்னு வலிச்சு அதை பூரா இவர் சாப்பிட்டுட்டார் திரும்ப தண்ணி எடுத்து திரும்ப கொஞ்சம் அரிசி போட்டு அந்த குச்சியை தொடாம வேற குச்சி அந்த குச்சியை தூக்கி எரிஞ்சுட்டாரு அதுதான் வம்பு அந்த குச்சியை தூக்கி எரிஞ்சுட்டாரு வேற குச்சி எடுத்து ஒழுங்கா காட்சி வச்சு விட்டாரு குருநாதர் அங்கிருந்து வந்து பார்த்தா நமச்சிவாயத்தை காண என்னடா சிஷ்ய புள்ள இங்க தானே பார்த்தா ஒரு பதினெட்டு வயசு இளைஞன்னு நிக்கிறான் நீங்க நான் தான் குருநாதான் நமச்சிவாயம் அந்த ஆளு என்னடா இப்படி மாறி போயிட்டே இப்போத்தான் புரியுது அந்த ஒரு பச்சை அதை போட்டு கிண்டுன்னே அது பச்சையாக போச்சு குருநாதர் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சாப்பிட்டேன் இளமையாயிட்டேன் ஏண்டாவது குச்சி எங்கடா இருக்குது தூக்கி எறிஞ்சிட்டேன் எங்கேயாவது அந்த குச்சி இருக்கா தேடுறா தேடி தேடி பார்த்தார் கிடைக்கலை உனக்கு கொடுத்து வச்சுது எனக்கு கொடுத்து வைக்கலை நமச்சி நான் ஒன்னு கேப்பியா குருநாதர் சொன்ன கேட்க தயாரா இருக்கிறேன் சாப்பிட்டதை வாந்தியடு நான் சாப்பிடறேன் வாந்தி அடு நான் சாப்பிடறேன் இவருக்கு உடம்புல சாந்திருச்சு மிச்சத்தை வாந்தியடு வாந்தி எடுக்க அதை வாங்கி அவரு சாப்பிட்டு அவருக்கு இளமை வந்துருச்சான் இப்ப என்ன சொல்றார் கடைசியில அந்த கணக்கு இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு அன்னைக்கு உன் எச்சிலை நான் உண்டேன் இன்றைக்கு என் எச்சிலை நீ உண்டாய் அப்பிணை கிப்பினை ஆம்னு சொல்கிறோமில்ல அந்த கணக்கு இந்த கணக்கு முடிஞ்சு வச்சு நம சிவாயா இனிமே நீ திருவண்ணாமலையில் இருக்கப்படாது குருநாதா உங்களை மறந்துட்டு நான் எங்கே போகிறது சிதம்பரத்துக்கு போ திருவண்ணாமலையை விட்டுட்டு போ நான் எப்படி விட்டுட்டு போவேன் உண்ணாமூல தாயாரை மறந்துட்டு நான் எப்படி போவேன் போ அங்க போய் பாரு சிதம்பரத்துல நடராஜா தெரிஞ்சா திரும்பிடு என் முகம் தெரிஞ்சா அங்க தங்கு என் முகம் தெரிஞ்சா தங்கு நடராஜா தெரிஞ்சா திரும்பிடு எங்க திருவண்ணாமலையை தாண்ட போறார் அப்படி திரும்பி பார்க்கிறார் மலைய கண்ணீர் வருது பசிக்குது அம்மா உண்ணாமலை ரொம்ப பசிக்குதே அப்படின்னாராம் எது தாப்புல சகல அணிகளும் அணிந்து உண்ணாமலை தாயார் சாப்பாடு கொண்டாந்து போட்டாலாம் காலில் விழுந்து கும்பிட்டார் நமசிவாயம் சாப்பிடு நல்லா சாப்பிடு சாப்பிட்டாராம் தாயே ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன எனக்கு சோறு போட்டாப்புல திருவண்ணாமலையை நினைக்கிற எல்லாருக்கும் சோறு போடணும் தாயே நம்மளா எனக்கு சோறு போடு என் பொண்டாட்டிக்கு சோறு போடு என் பிள்ளைக்கு சோறு போடு மறந்து கூட அடுத்தாளுக்கும் போட்டுடாதேன்னு கேட்போம் அண்ணாமலையார் அகத்து கிணியாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பாட்டில் கேட்கிறார் அண்ணாமலையார் ரகத்துக்கு இனியாலே அண்ணாமலையாருக்கு எது சந்தோஷம் அடியார்கள்னா நல்லா இருந்தா சந்தோஷம் இவளுக்கும் அப்படித்தான் அண்ணாமலையார் ரகத்து கிணியாளே உண்ணாமுலையே இன்னைக்கு தலைப்பு உண்ணாமூலத்தாயார் அருள் முழுக்க அவதான் சிவபெருமானுடைய திருவருளுக்கு அம்பாள்னு பேரு அவளது அருள் செய்யக்கூடியவள் உண்ணாமூலத்தாயார் அண்ணாமலையாரகத்து கிணியாளே உண்ணாமுலையே உமையாளே நன்னா நினைதோறும் போற்று நின்னடியார் வாழ மனை தோறும் சோறு கொண்டு வா மனை சோறு கொண்டு வா நினைக்கக்கூடிய அடியாரிகள் வாழ ஒவ்வொரு வீட்டிலையும் ஜோறு போடு போடுறேன் ஆளாம் திருவண்ணாமலையை நினைந்தால் எல்லா விதத்திலும் சகல செல்வங்களும் கொடுக்கிறேன் ஆளாம் உண்ணாமலை தாயார் புறப்பட்டார் சிதம்பரத்துக்கு போனார் நடராஜா தெரியல நமசிவாய மூர்த்திகள் தெரிஞ்சார் அங்கே தங்கினார் நமசிவாய தேசிகர் மடம் என்று மடத்தை உண்டாக்கினார் இது பூரா திருவண்ணாமலையோடு தொடர்புடைய செய்திகள் அண்ணாமலையார் உண்ணாமுலையாள் சம்பந்த சுவாமி திருவண்ணாமலையை ஒரு வருஷம் ஆயிடும் இந்த கார்த்திகைக்கு அடுத்த கார்த்திகை வந்துடும் திருவண்ணாமலையில் தானே திருப்புகழ் ஐயரை மல்லிகதாஸ் பாகவதர் சந்தித்தார்னு சொன்னேன் மல்லிகதாஸ் பாகவதர் சந்தித்ததுக்கு அப்புறம் ஒரு முறை திருப்புகல் சாமி ஐயரை கூப்பிட்டாரான் நம்ம ஊரில் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு திருப்புகல் சாமி ஐயர் சரின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டார் காலையில் சாமி ஐயர் வந்தவொடனே அவருக்கு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பாடு போட்டார்கள் அடியார்கள் ரொம்ப பேர் இப்படி சாப்பாடு போடுறவங்க இதுக்கு பேர் அன்பு தொல்லைன்னு நான் இதுக்கு ரொம்ப மாட்டியிருக்கேன் நாலு வீட்டில் சாப்பிடணும் வயிறு ஒன்று தானே இருக்குது நல்ல சாப்பிட்டாரா காலையில பத்தரை மணி பிரசங்கத்தில் வந்து உட்கார்ந்தா வயிறு கடவுடாங்குது மல்லிகதாஸ் பாகவதரை பார்த்தார் நீ பேசு இந்த வெளிவாசலுக்கு போயிட்டு வந்துடுறேன் திருப்புகல் சாமி ஐயர் எந்திரிச்சு போயிட்டார் மல்லிகாஸ் பாகவதர் பேசணும் குருநாதன் உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி உட்காருவேன் என்னால் உட்கார முடியாது அப்ப யார் இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து யாராவது பேச வேண்டாம் கிருபானந்த வாரியார் அந்த ஓரத்தில் தூண பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார் இருபத்தி நாலு சுமார் கிருபானந்த வாரி இங்கவா வாரியார் வந்தார் நீ பேசு இளங்கன்று பயம் அறியாது தெரியும் இசை தெரியும் திருப்புகள் தெரியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பாட்டு பாடம் பண்ணின பேராற்றல் இருக்கு முருகப்பெருமான் மடியில் இருக்கார் அவ்வளவுதான் திருப்புகளை பத்தி பேச ஆரம்பிச்சார் வாரியார் சுவாமி கன்னி பேச்சு கன்னி பேச்சுன்னா என்ன முதல் பேச்சு ஆரம்பேச்சு சாமியய்யர் வந்தவர் அங்கே நின்றுட்டார் பேசி முடிக்கிட்டோம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு திருப்புகள் தத்து பார்த்த பிரசங்கம் மாதிரி இசை இசை பாட்டு பேச்சு எல்லாம் கொட்டுது ஓடி வந்தார் கட்டி தழுதி கொண்டார் திருப்புகள் தத்து பார்த்த என்னோடு முடிந்து விட்டது என்று எண்ணினேன் நீ இப்பொழுது அதற்கு வந்து விட்டாய் அந்த கிருபானந்த வாரி போட்ட பிச்சை நாங்களெலாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் சாமி போட்ட பிச்சை நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் மறக்கவே முடியாது ஞான சம்பந்தர் புறப்பட்டு ஒவ்வொரு ஊராக கும்பிட்டுக்கிட்டே போகிறார் திருவண்ணாமலைக்கு முன்னால் அரை அணி நல்லூர்ன்னு ஒரு ஊர் இருக்கு அது பாடல் பெற்ற கேத்திரம் ஒரு சின்ன மலை மலை மீது கோயில் ரமண பகவான் இங்கேருந்து போகிற பொழுது அன்னைக்கு ராத்திரி அங்கே தான் தங்கினார் அந்த பிள்ளைக்கு கையில் காசு இல்லை அஞ்சு ரூபா எடுத்தார் மூன்று ரூபாயை எடுத்துக்கிட்டு ரெண்டு ரூபா மிச்சம் வச்சுட்டு போயிட்டார் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு எங்கேருந்து மதுரையில் இருந்து எவனும் சொல்லி விட்டான் திண்டிவனம் போனால் திருவண்ணாமலை போகலாம்னு நம்ம ஆட்கள் தப்பாக வழிகாட்டுறதில் கெட்டிக்காரங்க ஒரு தரம் திருச்சிராப்பள்ளியில் எங்க ஏங்க தமிழ்ச்சங்கத்துக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டேன் இப்படியே தெற்க போங்க தமிழ்ச்சங்கம் வந்துரும்ன நடந்துக்கிட்டே இருந்தேன் எதிர்த்தாப்பில் ஒருத்தர் வந்தார் தமிழ்ச்சத்தை காணா என்னங்க தமிழ்ச்சங்கம் இப்படி போனால் வரும் ஐயோ நீங்கள் இப்படி வந்துட்டீங்க அந்த பக்கம் போகணும்னாரு நான் கேட்டேன் இப்படியே போனால் என்ன வரும்னு கேட்டேன் ஓயா மாதிரி சுடுகாடு வரும்னாரு என்ன தலையெழுத்தா அதுக்குள்ளே அங்கே போகிறதுக்கு எப்படி இருக்கு நம்மால் வழிகாட்டுறதுல மகா கட்டிக்காரிங்க திண்டிவனத்துக்கு போ அங்கேருந்து திருவண்ணாமலை போகலாம்ட்டான் இந்த பிள்ளைக்கு சுமார் பன்னெண்டு வயசு பரம ஞானம் வெங்கட்ராமன் பேரு அப்பா இறந்த பொழுது சாவுன்னா என்னன்னு தெரியல படுத்து படுத்து பார்த்தது இதுதான் சாவா இல்லையே உள்ள என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கே சாவுன்னா என்ன புரியலியே மீனாட்சி காலில் வந்து விழுந்து அழுது அறுபத்தி மூவரை பார்த்து கும்பிட்டுது பெரிய புராணத்தை பூரா படிச்சுது தியானத்துல உட்கார்ந்தது ஒரு நாள் அண்ணன் பக்கத்துல வந்தார் இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு ரென்னன் மார்ட்டின் கிராமர் எடுத்து படி பரீட்சைக்கு ரென்னன் மார்டின் கிராமர் இந்த பிள்ளைக்கு என்ன தோணும் இந்த வாழ்க்கை எடுத்தது கிராமர் படிக்கிறதுக்கா இந்த வாழ்க்கை எடுத்தது பகவானை அடைகிறதுக்கல்லவா அண்ணன் சொன்னார் அஞ்சு ரூபா வச்சிருக்கேன் போற போக்கலை ஹைஸ்கூல்ல என் ஃபீஸ் கட்டிட்டு போயிரு ஓஹோ பகவான் பணம் கொடுத்துட்டார் அதுக்கு பத்து நாள் முன்னாலே வந்த ஒருத்தர் சொன்னார் திருவண்ணாமலைன்னு இருக்கு நினைச்சாலே மோட்சம் அருணாசலம் அருணாசலம் அருணாசலம் அது மனசில் பதிஞ்சு போச்சு இந்த பிள்ளைக்கு திருவண்ணாமலைக்கு போயிருவோம் நிம்மதி அங்கதான் அஞ்சு ரூபா கடவுள் கொடுத்துட்டார் எடுத்தார் ஒரு கடிதாசி எழுதினார் ரெண்டு ரூபாயை வச்சிட்டு மூன்று ரூபாய் எடுத்துக்கிட்டார் மிச்சத்த அங்கே வச்சுட்டார் எழுதினார் நான் இந்த இடத்தை விட்டு போகிறேன் இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது தேட வேண்டாம் இத்துடன் இரண்டு ரூபாய் மீதி இருக்கிறது நான் ஆரம்பிச்சு இதுன்னு முடிஞ்சிச்சு ஆரம்பிக்கிற போது நான் முடிகிற பொழுது இது இதான விழுந்தண்ணிக்கு என்ன சொல்கிறான் ராமசாமி செட்டியார் எப்போ தூக்குறாங்கன்னு கேட்குறேன் போனத்தை எப்போ தூக்குறாங்கன்னு கேட்குறேன் அந்நியாயத்தை பார்த்தீங்களா இது இவன் இதுவாகி விட்டது இவள் இதுவாகி விட்டது அவ்வளவுதான் எடுத்துக்கிட்டு போகிறார் ரெண்டு ரூபா பதிமூணு ஆனான்னு நினைக்கிறேன் அப்பா திண்டிவனத்துக்கு டிக்கெட் எடுத்து ரயிலில் போய் உட்கார்ந்துட்டார் வெங்கட்ராமன் எதிர்த்தாப்பில் ஒரு முஸ்லீம் பெரியவர் தம்பியை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது பரம ஞானம் என் தம்பி எங்கே போகிறீங்க திருவண்ணாமலைக்கு போகிறேன் திருவண்ணாமலை போயிடலாமே எதுக்கு திண்டிவனம் போகணும் அரையனாவுக்கு பேரிக்கா வாங்கினார் அப்ப வரலாம் அரையனாவுக்கு பேரிக்கா வாங்கலாம் அரையனாவுக்கு பேரிக்கா வாங்கி பசிக்கு சாப்பிட்டது இந்த பிள்ளை விழுப்புரத்தில் இறங்கி மிச்சம் இருந்த பணத்துக்கு மாம்பழப்பட்டுக்கு டிக்கெட்டு வாங்கி அதுக்கு மேலே வழி இல்லை நடந்தது நடந்தால் அரையணி நல்லூர் வந்துடுச்சு ராத்திரி ஆயிடுச்சு பசிக்குது அரையணி நல்லூர் கோயிலில் போய் சிவன் கோயில் வாசப்படுகிற இந்த பதிமூணு வயசு பிள்ளை பரிதாபமாக நிற்கிது பசிக்குது கோயிலில் பிரசாதம் அர்ச்சகர் பிரசாதம் கொண்டு வந்தார் இந்த பிள்ளைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டார் மேலகாரனுக்கு ரெண்டு பிரசாதம் கொடுத்தாங்க ரெண்டு கட்டு சோறு இந்த புள்ளைய பார்த்தான் முகத்தை பார்த்தான் பசி தெரிஞ்சுது தம்பி சாப்பிட்றியா கையை நீட்டுனுச்சு உலகத்துக்கெல்லாம் ஞான பிச்சை போடக்கூடிய கை அமெரிக்காவில இருந்தும் லண்டன்ல இருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் திருவண்ணாமலையை சைக்கிள்லேயும் நடந்து சுத்திக்கிட்டு இருக்கா இன்னைக்கு என்ன வேணும் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும் கண்ணதாசம் பாடுவார் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் எல்லாம் திருவண்ணாமலையை சுத்துறாங்க பகவான் ரமணர்கிட்ட வந்து அவர் கையை நீட்டினார் மேலகாரனுக்கு கொடுத்து வச்சுது சோத்தை கொடுக்க வாங்கி சாப்பிட ராத்திரி அங்கே படுக்க மறுநாள் காலம் வர ஒரு வீட்டு வாசப்படியில் போய் நிற்க அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி அந்த வீடு அந்தனர் வீடு மனைவி கதவை திறந்து பார்க்கறா கிருஷ்ணனே வந்து நிற்கிறா பிள்ளை இருக்கு இந்த பிள்ளையை விழுந்து கும்பிட்டா சாப்பாடு போட்டா பட்சணமெல்லாம் கட்டி கொடுத்தா வெளியில் வந்துருச்சு திருவண்ணாமலைக்கு போகணும் நடக்க முடியாது காதில் கடுக்கன் இருக்கு தங்கக்கடுக்கன் கலட்டி எடுத்துக்கிட்டார் நகை கடை அடகு கடை அடகு கடைக்கு போனார் அடகு வச்சார் அஞ்சு ரூபாயோ எட்டு ரூபாயோ கொடுத்தான் இதெல்லாம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தை ஒட்டி வருஷத்துக்கு முன்னால் ஏதோ கொடுத்தான் வாங்கிக்கிட்டார் ஒரு சீட்டு கொடுத்தான் இந்த சீட்டு என்னத்துக்குன்னு கேட்டார் இதை திருப்பி கொடுத்தாத்தான் நகையை கொடுப்பேன்னா சீட்டை தலையை சுற்றி எரிஞ்சிட்டார் இனிமேல் என்னத்துக்கு மீதிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு வாங்கி அங்கே போகிறார் கையில கொஞ்சம் காசு ஒரு ஆள் எதிர்த்தாப்புல வந்தான் சாமி முடி இறக்கணுமா ஓஹோ அருணாசலேஸ்வரர் முடிறக்க சொல்றார் சரி இறக்கியாச்சு அவன் கேட்ட காசை கொடுத்தார் அவ்வளதையும் கலட்டினார் மிச்ச காசை எடுத்தார் தலையை சுற்றி ஆற்றுல எரிஞ்சிட்டு குளத்தில் எரிஞ்சிட்டு கட்ன கோபனத்தோட அருணாசலா அருணாசலா அருணாசலா அருணாசலா கன்று தாயை தேடி போன மாதிரி போனார் அருணாசலத்தை கும்பிட்டார் மலையை சுத்தினார் பாதாளலிங்கத்துக்கு கீழே போனார் உட்கார்ந்துட்டார் தியானத்தில் அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலாம் அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேற ரூப்பாய் அருணாசலாம் அது பின்னால் பாடின பாட்டு அற்புதமான பாட்டு தியானத்தில் உட்காந்துட்டார் நட்டு வாக்காளி கொத்துது ஒரு பக்கத்தில் பாம்பு ஒரு பக்கம் தேள் ஒரு பக்கம் கொளவி ஒன்றுன்னு தெரியாது அருணாசலம் தான் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்படியே உட்கார்ந்துருக்கார் பிள்ளைகள்லாம் கல்லு விட்டு எரியுது சேஷாத்ரி வந்து எட்டி பார்த்தார் அண்ணாமலை முதலியார் இங்கே வாங்கோ வந்தார் அவர் உள்ள ஒரு சின்ன சுவாமி உட்கார்ந்திருக்கு பால் கொடுங்கோ இது என்ன பால் குடிக்கிறா பிள்ளையா இருக்கு இல்லை தூக்குங்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான் ரமணரை வெங்கட்ராமனுங்கிற பிள்ளையை தூக்கிக்கிட்டு வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தில் கொண்டாந்து வைக்க அப்படியே சுபத்தில் சாச்சுட்டாங்க சுபத்தில் சாஞ்சு உட்கார்ந்திருக்கு எந்த நினப்பும் கிடையாது காலெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் சாமி ஒத்த காலம் கொஞ்சம் இழுத்து இழுத்து தான் நடப்பார் அப்போ ஆனது உடம்பு பற்றி கவலைப்படாத பரமஞானம் அது உட்காத்தி வச்சுட்டாங்க சாமிக்கு ஒன்றும் நினப்பு இல்லை உடம்பு பூரா தயிரை போட்டு தேய்ச்சாங்க லேசாக நெனைப்பு வந்தது ரெண்டு நாளைக்கு அப்புறம் தண்ணீர் கொடுத்தாங்க கொஞ்சம் நெனப்பு வந்தது அஞ்சாறு நாளைக்கு அப்புறம் லேசாக உணவு கொடுத்தாங்க சாப்பிட்டார் நிமிர்ந்தார் உட்கார்ந்தார் பேச்சில்லை தீபாரான காமிச்சாங்க இவருக்கு வேணான்ட்டார் சாப்பாடு போதும் தீபாராணையெல்லாம் காட்டப்படாது சாப்பாடு மட்டும்தான் ஏதோ போட்டாங்க அந்த பக்கம் ஒரு புத்தகம் எந்திரிச்சார் புத்தகத்தை எடுத்தார் பெரிய புராணம் சேக்குலார் சுவாமிகள் எழுதிய பெரிய புராணம் அறுபத்தி மூவர் வரலாறு புஸ்தகத்தை எடுத்தார் அப்படியே பரட்டினார் அண்ணாமலை முதலியார் பின்னால் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கார் என்ன எடுக்கிறார் சாமி ஒரு பக்கத்தை எடுத்து அப்படியே படித்தார் முதலியார் குனிஞ்சார் சாமிக்கு இது படிக்க தெரியுமா தெரியும் பேசாத சுவாமி உங்க ஊர் எது கைய வச்சு காமிச்சார் திருச்சுளின்னு போட்டிருக்கு அதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு திருச்சுளியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிற பொழுது எம்பெருமான் காலை வடிவத்தில் காட்சி கொடுத்து யாம் இருப்பது காளையார் கோயில் காணப்பேர் என்று சொன்னார் அப்புறம் காளையார் கோயிலுக்கு போறார் சுந்தரமூர்த்தி சுவாமி தொண்டர் அடித்தொழலும் சூதனமென் முளையால் பாகமுமாகி வரும் புண்டரிகப் பரிசாம் மேனையும் என்றோளும் பூசலிடக்கடல் நஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டலனத்திகளும் கண்டமும் என்றோளும் கோல நரிஞ்சடைமேல் வண்ணமுங்குளிர கண்டு தொழப்பெறுவதென்று கொலோ அடியேன் கார்வையல் சூழ் காணப்பேரு காளையையே அந்த இடம் திருச்சுளி சாமிக்கு சொந்த ஊர் திருச்சொலியா உடனே திருச்சுளிக்கு சொல்லி விட்டுவிட்டார் ஒரு பிராமண சாமி இங்கே வந்துருக்கு திருச்சொலியில் இவங்க மாமா புறப்பட்டு வந்துட்டார் வெங்கட்ராமானார் இந்த புள்ள நிமிந்து பார்த்துட்டு பேசாம இருக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தார் மாமா புறப்படலை மாமா திரும்பிட்டார் தாயார் வந்தார் பெற்றவள் குடியிருந்த கோயில் அம்மா இதை நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது அவ்வளவுதான் வரல ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாயார் இவர்கிட்ட வந்து சேர்ந்தான் மேலே கொண்டே வச்சுருந்தார் ஒரு இடத்துல அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை கீழே படுக்கை போட்டு முகத்திலேருந்து வயிறு வரைக்கும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தார் அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குது இவர் பார்வையில் தாயார் மடியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் ஒடுங்குது எங்கே திருவண்ணாமலையில் அங்கேயே சமாதி வைத்தார் இன்னைக்கு மாத்திருபூதேஸ்வரர்னு கோயில் கட்டி இருக்கார் மகாத்மா காந்தி திருவண்ணாமலைக்கு வந்தார் அவர் கூட மூணு நாலு பெரியவர்கள் வந்தார்கள் எல்லாரும் ரயிலில் உட்காந்துருக்க காந்தியடிகள் சொன்னார் இங்கே தான் ரமணர் இருக்கார் போய் பார்க்குறீங்களா எல்லாரும் பார்க்க போயிட்டாங்க காந்தி போகல ரயில் உட்காந்துட்டார் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தவொடனே காந்தியை கேட்டாங்க நீங்கள் வரலையே நான் பார்த்துட்டேன் அவர் என்ன பார்க்கல ரெண்டு பேரும் பேசியாச்சு என்னென்னவெல்லாம் அவர் பேசினாரோ அதையெல்லாம் மகாத்மா காந்தி இப்போ சொல்றார் இவர்கிட்ட இவங்கள்ட மனசனால ரெண்டு பேரும் பேசிட்டோம் போதும் பகவான் ரமணர் அப்படி வாழ்ந்தவர் சேஷாத்திரி சுவாமிகள் சமாதியாகிற அன்னைக்கு ரமணர் இருந்து எல்லாம் செய்தார் சேஷாத்திரி சுவாமி ஒரு பக்கம் பகவான் ரமணர் ஒரு பக்கம் திருஞான சம்பந்த பிள்ளையார் அவருக்கு வந்தேன் அரையணி நல்லூர் பகவான் ரமணர் எங்கே ராத்திரி பிச்சை எடுத்தாரோ அந்த இடம் அரையணி நல்லூருக்கு வருகிறார் திருஞான சம்பந்த பிள்ளையார் அடியார்கள் கூட்டத்தோட எதிர்த்தாப்புல ஒரு பெரிய மலை தெரிகிறது தூரத்தில் இது என்ன மலை இது திருவண்ணாமலை ஓ திருவண்ணாமலைக்கு போக வேண்டும் இப்போ கிட்டத்தட்ட கிபி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அதை ஒட்டிய காலகட்டம் முன்னால சம்பந்த சுவாமி போக நினைக்கிறார் பக்கத்தில் ஒரு பூக்கூடையோட செக்கச்சவேல்னு ஒருத்தர் வந்து நிற்கிறார் நீங்கள் எங்கே போகிறீங்க நான் திருவண்ணாமலைக்குத்தான் போகிறேன் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த பூக்கொடலக்காரர் முன்னால் போக இவர் திருஞான சம்பந்த பிள்ளையார் பின்னால் போக பெருங்கூட்டம் இவருக்கு பின்னால் போக மலையெல்லாம் காமிச்சு சுற்றி வந்து கோயிலுக்கு முன்னால் நிறுத்திட்டார் அப்போ இவ்வளவு பெரிய கோபுரமெல்லாம் கிடையாது சின்ன இடம்தான் தடான் சந்நிதி மட்டும்தான் உண்டு அங்கே கொண்ட நிறுத்தி விட்டார் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்ணா முளைவுமையாலோடும் உடனாகிய ஒருவன் மதுரைக்கு வந்தபோது கூட மீனாட்சியை முன்னிலப்படுத்தி முதல் சொல் வரலை மங்கையர்கரசியாரை முன்னிலைப்படுத்தித்தான் முதல் சொல் திருவண்ணாமலையில் பாடப்போற பொழுது உண்ணாமூல தாயார முன்னால் உட்கார வச்சான் உண்ணாமூலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் ஒரு பாதி பெண்ணானவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழும் மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமை திருவண்ணாமலையை கும்புட்ட வினையெல்லாம் திந்து போயிடும் விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேதன் கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவா வண்ணம் மலலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலை உமை தலைவன் அடிசரணே ஒரு காலத்திலே நான்முகன் அன்னப்பறவையாக மாறி திருமுடியை காண்கிறேன் என்று மேலே செல்ல திருமால் பன்றியாக மாறி திருவடியை பார்க்கிறேன் என்று கீழே செல்ல ரெண்டு பேருக்கும் ஜோதிமயமாய் காட்சி கொடுத்தவர் திருவண்ணாமலை பெருமான் பாடினாரா திரும்பி பார்த்தார் இந்த பூக்குடலக்காரரை ஆளக்கண வந்தது யாரு வழிகாட்டியது யாரு காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டா காலே எம்பெருமான் வழிகாட்டினால் கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான் காட்சி கொடுத்தது எம்பெருமான் கம்பத்துளையனார் சந்நிதினு ஒன்று இருக்கு அங்கே போனால் அதை கட்டாயம் பாக்கணும் சேஷாத்திரி சுவாமிகள் அங்கதான் உட்கார்ந்திருப்பார் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் கம்பத்திலே முருகனை வரவழைத்து காட்டிய சந்நிதி கம்பத்து இளைஞனார் சந்நிதி கம்பத்து இளையனார் இன்னொரு செய்தி கூடுமானவருக்கு தெரியாத சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம் வல்லாள மகாராஜான்னு ஒரு மகாராஜா திருவண்ணாமலையில் பரமபக்தன் சிறந்த சிவபக்தன் வல்லாள மகாராஜாவுக்கு குழந்தை கிடையாது ரொம்ப நாள் தவன் செய்தான் குழந்தை இல்லை ஒரு நாள் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைங்காம தரக்கூடியவன் மகாராஜா குழந்தை கிடையாது ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் ஒரு சிவன் அடியார் உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஒரு தேதியை குறிப்பிட்டார் அன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும் சிவனடியார் கேட்குற கேள்வியா அப்படின்ட்டார் ராஜா பார்த்தா என்ன கேட்டாலும் கொடுக்கறது சரியா தப்பான்னு நினைக்கிறதில்லை நம்ம இயற்பக நாயனார் மாதிரி அடியாருக்கு கொடுக்கணும் ஆராய்ச்சி பண்ணுறது என் வேலை இல்லை குறிக்கோள் சரின்ட்டான் இந்த ஊர்ல எத்தனையோ தேவதாசிகள் ஒரு பொண்ண அனுப்பிச்சா போயிட்டு போறா அப்படின்னு ராஜா நினைச்சுட்டான் சரி அன்னைக்கு காலையில் அந்த ஆள் வந்துட்டார் வந்து நிக்கிறார். எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பிச்சான் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆள் முன்னாலேயே ஏற்பாடு பண்ணி போக முடியலை யாரும் போக முடியலை என்ன செய்யலாம் இன்னைக்கு ஒரு பொண்ணு கொடுக்கிறேன்னு சொல்லியாச்சு சொன்ன வார்த்தையை மீறி பழக்கம் இல்லை பக்கத்தில் மகாராணி திரும்பினா நீ தான் சரி அண்ணாமலையா திருவுள்ளம் வந்திருக்கிற ஆள் முகத்தை பார்த்தா ரெண்டு முறை பார்த்தா சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன் சந்தோஷம் அவரு முகத்திலே ஏதோ ஒரு கலை தெரியுது ஒரு ஞானம் தெரியுது இந்த ஆள் பொண்ணு வேணும்னு கேட்குற ஆள் இல்லை ஏதோ நடிக்கிறான் ஆண்களுக்கு உள்ளுணர்வு குறைச்சல் பெண்களுக்கு உள்ளுணர்வு அதிகம் ஆண்களுக்கு அறிவு அதிகம் பெண்களுக்கு உணர்வு அதிகம் ஒரு பெண்ணு எங்கே இருந்தோ எவனோ பார்ப்பான் சேலையை இழுத்து விட்டுக்குவான் அவனை இவ பாக்கல என்னமோ ஒரு உள்ளுணர்வு சொல்லும் ராவணேஸ்வரனுக்கு முன்னாலே ராமன் நிற்கிறான் மண்டோதரி சொன்னா வந்திருக்கிறது ராமன் இல்ல நாராயண இவளுக்கு எப்படி தெரிஞ்சது ஆரா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் என்று இருப்பேன் ராமனை நான் ராவணேஸ்வரனுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் வந்திருக்குது ராமன் தெரிஞ்சல நாராயணமூர்த்தின்னு தெரிஞ்சிச்சு உள்ளுணர்வு அப்படி உண்டு இவ பார்க்குறா இவரை பார்த்த உடனே என்னமோ திருவண்ணாமலையாரை பார்த்தாப்பில் இருக்கு பக்தி மனசு சரி உள்ள அரை எங்கே அந்த புறத்தில் எல்லா அலங்காரமும் பண்ணி இந்த பொண்ணை கொண்டு உட்கார வச்சாச்சு இந்த பரம சன்னியாசி உள்ளே போகிறாரு கட்டிலில் உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்தவன அவளை ஒரு பார்வை பார்க்க அவள் ஒரு கும்புடு போட சடார்ன்னு காட்சி மாற்றம் குழந்தையா விழுந்துட்டார் எது இந்த சன்னியாசி குழந்தையா கிடக்கிறார் குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டாலாம் அசரீரி வாக்கு சொல்லிட்டு நாம் உனக்கு குழந்தையாயிருப்போம் திருவண்ணாமலையார் குழந்தையாக வந்தார் வல்லாள மகாராஜனுடைய வம்சத்தை வளர்க்க வேண்டுமென்று சிவபெருமான் குழந்தையாக மாறினார் கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு அசரீரி வாக்கு சொல்லிற்று கவலைப்படாத குழந்தை என்ன செய்யுமோ அதை நான் செய்கிறேன் உனக்கு இறந்ததுக்கு அப்புறம் திதி கொடுக்கணும் அவ்வளவுதானே ஆண்டுதோறும் அண்ணாமலையார் வல்லாள மகாராஜனுக்கு திதி கொடுப்பார்ந்தார் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம பிள்ளைகுட்டி பேரம்பேத்து எத்தனை வருஷம் கொடுப்பானோ தெரியலை ஒரு வருஷம் கொடுத்தா பெரிய காரியம் அதுக்கப்புறம் அவனவே அமெரிக்காவில் இருக்கேன் ஜெர்மனியில் இருக்கேன் இங்கிலாந்தில் இருக்கேன் நம்மளை நினைச்சாலே பெரிய காரியம் யோசிச்சு பாருங்கள் வல்லாள மகாராஜானுக்கு குழந்தையாக அண்ணாமலையார் வர திதி கொடுக்கிறேன்னாராம் இன்றைக்கும் ஆண்டுதோறும் அந்த செகல் நடந்து கொண்டே இருக்கிறது திருவண்ணாமலைக்கு அடுத்த சிறப்பு அதை விட ஒரு பெருஞ்சிறப்பு காசிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே ஒரு சிறுவன் அவன் ஒரு நாள் இந்த கையில் ஒரு கயிறு வைத்திருந்தான் சின்ன குழந்தைகள் சும்மா இருக்காது கிணத்தடியில் போய் நிற்கிறான் கிணற்று ஓரத்தில் ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்திருந்தது இந்த கயிறை சிட்டுக்குருவி மேலே போட்டான் சிட்டுக்குருவி இறந்து போச்சு இறந்து போகும்னு இவன் நினைக்கலை அது எப்படியாவது பிடிச்சி ஆசைப்பட்டான் தாங்காமல் இறந்து போச்சு குருவி எடுத்து கையில் பார்க்கறான் கண்ணீர் வருது தப்பு பண்ணிட்டேன் குருவி இறந்து போச்சு இந்த பாவம் என்ன சேர்ந்தது இந்த பாவம் என்ன சேர்ந்தது இந்த பாவம் என்ன சேர்ந்தது மனசு உடஞ்சி போச்சு இந்த சின்ன பிள்ளைக்கு உயிர் கொலை பண்ணுறது மகா பாவம் தெரிஞ்சோ தெரியாமலோ பாம்பன் சுவாமிகள் ஒரு வீட்டுக்கு போனவர் சாப்பிட மாட்டேன்ட்டாராம் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது பட்டின்கிட்டாராம் ஏன் சாமின்னு இந்த வீட்டில் ஒரு கொலை நடந்து விட்டதுன்ட்டாராம் எல்லாம் அறண்டு போனான் கொலையா எங்கே எங்கே பாருப்பூச்சிய நசுக்கிவிட்டிங்க மூட்டை பூச்சிய நசுக்கினத கொலை நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க கொண்டேன் நம்மளை வைக்க போறானோ கடவுளுக்குத்தான் வலிச்சம் அது மாதிரி உயிர்கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறவினத்தார் வள்ளர் பெருமான் குருவி மேல விழுந்து குருவி இறந்த உடனே இந்த பிள்ளைக்கு மனசு உடைஞ்சு போச்சு எங்கே காசிக்கு பக்கம் காசி விஸ்வநாதர் காலில் போய் விழுந்தான் நிம்மதி இல்லை கங்கைய சுத்தினா நிம்மதி இல்லை அடியார்களை பார்த்தா நிம்மதி இல்லை என்னடா செய்யலாம் வீட்டில் கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க கல்யாணம் நாளைக்கு ஓடி போயிட்டான் பையன் கல்யாணம் வேண்டாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கல்யாணம் என்னத்துக்கு ஓடி போயிட்டான் இந்த பொண்ணு என்ன செய்கிறது இவன் தம்பிக்கு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க எடுத்து வச்சது இவனுக்கு கொடுத்து வச்சது அவனுக்கு அதான் கடவுள் திருவுள்ளம் ஒருத்தம் கொண்டாட்டியே ஒருத்தம் கட்டிக்க முடியாது கடவுள் யாருக்கு விதிச்சாரோ அவனுக்குத்தான் அது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கல்யாணம் முடிஞ்சு நாலு நாள் கழிச்சு இந்த பையன் வந்துட்டான் என கல்யாணம் வேண்டாம் என்னதான் செய்கிறது மனசு நிம்மதி இல்லை மூணு நாலு வருஷம் ஆச்சு வேற பொண்ணை பார்த்து கட்டாயப்படுத்தி கல்யாணத்தை பண்ணிவிட்டாங்க வேலைக்கு எம்மே முடிச்சான் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலைக்கு போனான் ஒரு புள்ள பறந்தது ஆனாலும் மனசு நிம்மதி இல்லை மன நிம்மதி என்ன விலைக்கா வாங்க முடியும் ஊரு விட்டு ஊறு போனாலும் மனசு நம்மளோட தானே வரும் கலட்டி போட்டா போக முடியும் முடியலை தவிக்கிறான் எனக்கு மனசு நிம்மதி இல்லை தென்னாட்டுக்கு போ தென்னாட்டுக்கு வந்தான் மகான் அரவிந்தர்கிட்ட போ பாண்டிச்சேரிக்கு போனான் அரவிந்தர் காலில் விழுந்தான் கும்பிட்டான் நிம்மதி இல்லை திருவண்ணாமலைக்கு போ பகவான் ரமணர் இருப்பார் காலில் விழு யார் யாரோ சொன்னாங்க இந்த பையன் குமார்ன்னு பேரு சுரத்குமார்னு பேரு அங்கிருந்து புறப்பட்டான் திருவண்ணாமலைக்கு போனான் ரமண பகவான் காலில் விழுந்தான் புண்ணியம் இல்லை மனசு நிம்மதி இல்லை காஞ்சன்காடு போமதாஸ்வாமி இருக்கார் பப்பா சுவாமிகள் பக்கம் போய் விழுந்தான் உபதேசம் நிம்மதி இல்லை திரும்ப ஊருக்கு போயிட்டான் திரும்ப ஒரு புள்ள பிறந்தது இந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா கடவுள் எப்படி விளையாடுறான்னு அடுத்த புள்ள பிறந்தது மனசு நிம்மதி இல்லை என்னடா பண்றது பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போறான் திரும்ப வர்றான் அதுக்குள்ள என்ன ஆயிப்போச்சு பகவான் ரமணர் ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டார் அரவிந்தர் அதுக்கு முன்னாலேயே இறைவன் திருவடி அடைந்து விட்டார் மிச்சம் காஞ்சன்காடு சுவாமி ராமதாஸ் மட்டுமே பொண்டாட்டி பிள்ளையோடு அவர் காலில் போய் விழுந்தான் உபதேசம் பண்ணனர் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு சொன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்கு மச்சின கூப்பிட்டான் பொண்டாட்டி பிள்ளைய ஒப்படைச்சான் உட்கார்ந்தான் பன்னெண்டாயிரம் முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொதுவான இரண்டாவது எழுத்து ரா ஓம் நம சிவாயர் இரண்டாவது எழுத்து ம ரெண்டையும் சேத்தா ராம் பன்னெண்டாயிரம் முறை சொன்னா நிம்மதி பரம ஞானம் கிடைச்சது திருவண்ணாமலைக்கு போனார் சாமி திருவண்ணாமலை ஒரு தேர் தேர்முட்டிக்கு பக்கம் ஒரு வீடு அங்கே வந்து உட்கார்ந்துட்டான் புள்ள பரமஞானி யோகிராம் சுரத்குமார்னு பேரு ஒரு பக்கம் கொட்டாங்கச்சி ஒரு பக்கம் ஹூக்கா ஒரு பச்சை பொடவை மாதிரி ஒரு பட்டு பரமஞானி நான் அவரை பார்த்து பேசியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஒரு முறை அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலையிலே விசிறி சாமியாக திகழ்கிறார் அந்த தேர்மூட்டிக்கு பக்கத்திலே ஒரு சிறிய வீடு அந்த வீட்டிலே பலகாலம் வசித்தார் எனக்கு தெரிந்த ஒருவர் அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அவர் ஒரு பெரிய ஆங்கில பேராசிரியர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை மதுரைக்கு அழைத்து கொண்டு வந்தார் மதுரையிலே புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் மூன்று அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் மிகவும் ஆபத்து செய்வதற்கு உடம்பும் தாங்காது என்று சொல்லிவிட்டார் இவருக்கு கண்ணீர் வருகிறது ரெண்டு மூணு குழந்தைகள் அந்த அம்மா பார்க்கறதுக்கு மகாலட்சுமியா இருப்பாங்க இவர் பரம பக்தர் யோகிராம் சுரத்குமார் உடைய பரம பக்தர் அவங்க மாமனார் சொன்னார் திருவண்ணாமலைக்கு போ அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு இவர் திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் வைத்து வலி தாங்கலை அந்த அம்மாவுக்கு யோகிராம் சுரத்குமார் சாதாரணமாக அப்படி உட்கார்ந்துருக்கார் அந்த அம்மா வந்து விழுந்து கும்பிட்டாங்க இப்படின்னு நிமிர்ந்து பார்த்தார் உனக்கு என்ன கொஞ்சம் கொளறி கொளறி பேசுவார் வங்காளம் தமிழ் எல்லாம் சேர்ந்து வரும் ஹிந்தியும் வரும் எனக்கு வயிற்று வலி தாங்க முடியலை வயிற்று வலி உடம்புக்கா ஆன்மாவுக்கா வயிற்று வலி உடம்புக்கு உடம்பு போகத்தானே போகுது ஒரு நாளைக்கு போகத்தானே போகுது அந்த அம்மா போயிட்டால் பரவாயில்ல இருக்கிறதுனால தான் வைத்த வலிக்குது விவரமான அம்மா இங்கே தேவகோட்டை அந்த ஆட்சி அழகாக சொன்னது உடம்பு இருக்கிறதுனால தானே வைத்த வலிக்குது இப்போ என்ன செய்யணுங்கிற இந்த வயிற்று வலி எனக்கு என்ன கொண்டாந்த பரமஞானி கேட்குறார் என்ன கொண்டாடுறது இவருக்கு வீட்டுக்காரரை பார்க்க வீட்டுக்காரர் என்ன சாமிக்கு என்ன மல்லிகைப்பு கொண்டா டிரைவரை பார்க்க டிரைவர் நிறைய மல்லியப்பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார் சாமி மல்லிகைப்பூவை அந்த மேஜையில் வச்சுட்டார் வச்சுட்டு அந்த ஆட்சியை முன்னால் உட்கார வச்சார் இப்படி பார்த்தார் ஒரு கத்தி விடு கத்தி வந்தது கத்தி எடுத்தார் மல்லியப்பூவை மூணு அப்படி வெட்டினார் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டார் எல்லாரும் பார்க்கறாங்க யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா எல்லாரும் பாடுறாங்க இவர் தலையில வச்சு அருணாசலா அருணாசலா அருணாசலான்ட்டு கீழே வச்சுட்டார் இப்ப திரும்பினார் வைத்த வலிக்குதா இல்லை சரியா போச்சு எல்லாரும் பாக்குறாங்க மூணு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சுன்னாரு உடம்பலை பண்ண வேண்டிய அறுவை சிகிச்சையை மல்லிகப்பூ வச்சு மூணு இடத்துல வெட்டி முடிஞ்சு போச்சுன்னார் அந்த குடும்பம் இன்னைக்கும் கல்யாண அழைப்புல எல்லாம் இவர் படத்தான் போடுது தேவகோட்டை ஆங்கில பேராசிரியர் தின்னப்பன் ரங்கநாதன் அவருக்கு ரெண்டு பேர் யோகிராம் சுரத்குமார் அவ்வளவு பெரிய ஞானி எங்கே வாழ்ந்தார் திருவண்ணாமலையில் வாழ்ந்தார் மகான் வண்ணச்சரவன் தண்டவாணி சுவாமிகள் அங்கே வந்து கோபுரத்து இளையனாரான முருகனுக்கு திருப்பணி செய்து வேல் சாத்தினார் அதை முக்கியம் விருபாட்சர்ன்னு ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு வந்தார் நீங்கள் மலை ஏறுகிற பொழுது ரமணாசிரமத்திலேருந்து ஒரு படி ஏறும் அதில் ஏறி போய் பார்க்கணும் ரமணாசிரமத்தில் பின்னால் அந்த பசுவெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருப்பாங்க அதையும் தாண்டி மேலே ஒரு படி ஏறும் அதில் ஏறி மேலே போனால் பகவான் ரமணரும் அவருடைய தாயாரும் கொஞ்ச காலம் வாழ்ந்த குகை அங்கே இருக்கு அதுவும் தாண்டி கொஞ்சம் மேலே போனால் ஒரு ஓட மாதிரி ஒன்று ஓடும் அதுவும் தாண்டி ஒரு பக்கம் லேசாக இறங்கினா குகை ஒன்று இருக்கும் விருபாட்சர் குகைன்னு அதுக்கு பேர் விரூபாட்சர் குகை விருபாட்சருங்கிறவர் யார் வடநாட்டிலிருந்து வந்து அந்த இடத்திலே வாழ்ந்தார் நிறைய அன்பர்கள் மார்கழி மாசம் திருவம்பாவை பாடிக்கிட்டு அவ்வளவு கூட்டம் போகும் திருவண்ணாமலையில் விருப்பாற்றரும் கூடவே போவார் ஒரு நாள் சொல்கிறார் நான் சமாதி ஆயிட்டா இங்கேயே சமாதி வங்கி வன்னர் யாரும் ஒத்துக்கல என்ன அது மலை மலை என்பது சிவபெருமானுடைய தோற்றம் திருவண்ணாமலையே சிவலிங்கம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றல உள்ள மலையே சிவலிங்கம் ஒருத்தர் அழகா பர்றர் அஞ்சழுத்தாய் வேதமாய் ஆகமம்மாய் நின்ற மலை அஞ்செழுத்து வேத ஆகம எல்லாம் அந்த மலை விஞ்சி எழுத்தாய் ஒன்றாய் விளங்கும் மலை விஞ்சி எழுத்து ஓங்காரம் அதுவாய் இருக்கும் மலை நெஞ்சகத்தே தைத்த மலை நாயேனை தன்னடியார் கூட்டத்தே வைத்த அண்ணாமலை உண்ணா முலையாள் ஒரு பாகமான கண்ணார் அமுதாய காட்சி மலை விண்ணோர் துதிக்கும் மலை அன்பர் தொழுதேத்தினாலும் மதிக்கும் மலை அண்ணாமலை கண்டங்கரிய மலை கண்மூந்துடைய மலை அண்டரெல்லாம் போற்றற்ரிய மலை தொண்டருக்கு தோற்றுமலை தொண்டருக்கு தோற்றுமலை நாளும் தொழுவோர் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை கும்பிட்டா ஏழு ஜென்மன் தீர்ந்து போயிடுமா இந்த மலையிலே உங்களை எப்படி சமாதி வைக்கிறது சரி பரவாயில்லை ஒட்டுட்டார் ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் சிவராத்திரி அன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்காக மலைக்கு கிளையும் போயிட்டாங்க விருபாட்சர் மட்டும் குகையில் இருக்கார் காலம்பர வந்து பார்க்கறாங்க படுத்திருந்த மேனிக்கு சாம்பலா இருக்கு ராத்திரி அந்த இடத்துல படுத்து தன் உடம்பில் உள்ள வெப்பத்தை அதிகப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே பஸ்மமாக்கி விட்டார் விருப்பாட்சர் அதெல்லாம் ஞானிகளுக்கு முடியும் சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடவும் முடியும் பட்னி இருக்கவும் முடியும் மூச்சு காட்டை இழுத்து பிராணாயாமம் பண்ணிட்டு அஞ்சு மூட்டை சாதம் ஒரு ஆளு சாப்பிடுவாரு நம்மளால முடியுமா ஒரு காலும் முடியாது அப்படியே தன் உடம்பு தொண்ணூத்தி எட்டு இது அதிகப்படுத்த ஞானிகளால முடியும் ஒரு அளவுக்குத்தான் உடம்பு தாங்கும் அதுக்கு மேல தாங்காது விவேகானந்தர் முப்பத்தொன்பது வயசுல மறைஞ்சு தாங்காது தொன்னையில் பாயாசத்தை ஊத்தலாம் கந்தகமிலத்தை ஊத்தினா தொன்னை தாங்குமா அப்படித்தான் ஞானம் ஒரு அளவுக்கு மேல போன உடம்பு தாங்காது பகவான் ராமகிருஷ்ணருக்கு தாங்கிட்டு அது அவதாரம் அதனால் தாங்கிட்டு மனுஷாளுக்கு முடியாது அப்படியே வெப்பத்தை அதிகப்படுத்தி மாதிரி ஓடி போயிட்டு அஞ்சு யாரும் போகலை பகவான் ரமணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்ட ஒட்டி அங்க போறார் குகைக்குள்ள போய் பார்த்தார் இந்த சாம்பல் கிடக்கு சாம்பலை திரட்டினார் சிவலிங்கம் வச்சார் வழிபாடு செய்தார் இப்பவும் போய் பாருங்க அந்த சாம்பல் சிவலிங்கம் எல்லாம் இருக்கு கிட்ட போனா அனல் அடிக்கும் அடுப்பு கிட்ட போனா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் விருப்பாட்சர் அப்பர் சுவாமிகள் போய் பார்க்கிறார் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நம் உள்ள வினைகளே வினைகள்லாம் ஓடணுமா திருவண்ணாமலைக்கு போ சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு எம்பெருமான் லிங்கோத்பவராய் காட்சி கொடுத்த இடம் திருக்கார்த்திகை அன்றைக்கு அர்தனாரீஸ்வரராய் காட்சி கொடுத்த இடம் அதை பார்த்துட்டு தான் மாணிக்க வாசக சாமி போய் படுத்து மறுநாள் காலையில திருவம்பாவை பாடுறார் அண்ணாமலையான் அடிக்கமதம் சென்றிரும் விண்ணோர் முடியின் மனிதகை வீரற்றார் கண்ணாரிரவுதிர்ந்து கார்கரப்ப திமொழங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல்வாடி பெண்ணேயப் பூம்பு நல் வாய்ந்து ஆடையலோரெம்பாவாயி இதெல்லாம் எங்கே திருவண்ணாமலையிலே எல்லா பக்கத்திலும் ஞானிகள் எல்லா பக்கத்திலும் சான்றோர்கள் நினைக்க முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையிலேதான் நம்முடைய பெருமான் அற்புதமான ஒரு பாட்டை பாடினார் அது என்ன அற்புதமான பாட்டு அருணகிரிநாத சாமி எனக்கு ரொம்ப விருப்பமான பாட்டு அந்த பாட்டு திருப்புகள் போறா நல்லா இருக்கும் எல்லா பாட்டும் அப்படி இருக்கும் முடிச்சிட்றேன் அதை மட்டும் சொல்லி திருவண்ணாமலையிலே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் இருந்தான் சம்பந்தாண்டான் காளி உபாசகன் அவன் கோப்பிட்டா காளி காட்சி கொடுப்பாள் அருணகிரிநாத சுவாமி பதினைந்தாம் நூற்றாண்டிலே இங்கே வந்த உடனே ராஜ்யத்திலே அவனுக்கு மதிப்பு குறைஞ்சு போச்சு பொறாமை வந்துருச்சு கடவுள் பக்தனுக்கு கூட பொறாம வருது பார்த்தீங்களா வரக்கூடாது நான் பக்தனுங்கிற திமுரு கூட இருக்கக்கூடாது நான் கடைசியாக நிற்கிற ஆளு அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கணும் அவனுக்கு கொஞ்சம் அது வந்து விட்டது ராஜாட்டை போனான் என்ன இந்த அருணகிரிநாத சுவாமிகளை இப்படி பாராட்டுறீங்க எல்லாரும் நாளைக்கு நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு வர சொல்லுங்க நான் காளி தேவியை கொண்டு வந்து காட்டுகிறேன் முருகனை நமக்கு நமக்கு எப்படி கிடைக்கும் ரெண்டு கற்கண்டு பொம்மைய மோத விட்டா ஜீனி கொட்டும் மறுநாளைக்கு முதல்ல இவருக்கு அந்த மந்திரமெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சார் காளிதேவி பிரத்யட்சமாக போகிறாள் இவர் அருணகிரிநாத சுவாமி பொறுப்ப பூரா முருகன் விட்டு விட்டார் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் நாம் படித்த படிப்பெல்லாம் எனக்கு ஏன் குடுத்தா அவனை பேசணும் அவனை பாடணும்னு கொடுத்தான் எனக்கென்ன எனக்கென்ன மனக்கவலை எம்பெருமான் தனக்கன்றோ என் கவலை அவ்வளவுதான் முருகப்பெருமான் பார்த்தாராம் காளி தேவிட்ட போனாரா மடிய அம்மா இப்போது நல்ல காரியத்தான் போகணும் இது ஆணவம் அவங்கிட்ட பக்தியோட ஆணவம் அதிகமா போச்சு போகாதே காளி போகலை இடம் தான் ஜெயிக்கும் அதர்மம் என்னைக்கு இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் என்ன கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் போடும் நம்ம அதை கண்டுதான் பயந்து போயிடறோம் என்னைக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கப்பும் தர்மம் மறுபடி வெல்லும் இவரை இப்போ நீங்கள் முருகனை கொண்டாங்க அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபிண காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் வேதாளம் அவையாட மதுரவாணி மலரில் வேதனாராட மருபு மதியாட வனச மாமனார் நெடிய மாமனாராட மயிலுமாடி நீடி வரவேணும் எல்லாரும் ஆடணும் உலகத்தை தாங்கிற பாம்பு ஆடுது தேவர்கள் ஆடுகிறார்கள் மாமியார் மகாலட்சுமி ஆடுறா மாமியாரே ஆடுற பொழுது மாமனார் ஆடாம இருப்பாரா நெடிய மாமனார் அவர் ஆடுறார் அம்பாள் ஆடுறா நடராஜா ஆடுறார் இத்தனை பேரும் ஆட மயிலும் ஆடி நீ வரவேணும் வனச மாமியார் ஆட நெடிய மாமனார் நெடிய மாமனாரா ஏன் உலகத்தை அளந்தவர் பெரிய ஆள் இல்ல ஓங்கி உலக உத்தவன் இல்லையா வனசமாமி வனசம்னா மகாலட்சுமி அதாவது தாமரப்பூ வனச யாராட நெடிய மாமன் மயிலுமாடி நீ வரவேணும் முருகன் காட்சி கொத்துட்டான் மயில் வாகனத்துல காட்சி கொடுத்தான் தூண்ல காட்சி கொடுத்தான் கம்பத்து இளையனாராக காட்சி கொடுத்தான் அது எங்க திருவண்ணாமலை அந்த இடத்துலதான் சேஷாத்திரி சுவாமி போய் உட்காருவார் தெய்வான ஆட்சி தெய்வான ஆட்சிக்குள்ள குழந்தை செட்டியார் காலமாயிட்டார் வசதி இல்லை ஏதோ சாப்பாட்டுக்கு பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணணும் ரெண்டு பொண்ணுக்கும் ஆட்சி தினம் கோயிலுக்கு வரும் சேஷாத்திரி காலில் விழுந்து எல்லாரையும் கும்பிட்டுட்டு போயிடும் ஊருக்கு கடைசியில் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஓட்டு வீடு ஒரு நாள் சேஷாத்திரி சாமியும் அந்த வீட்டுக்கு போயிட்டார் எங்கேயும் போகாத புண்ணியவான் கொடுத்து வைக்கணுங்க பரம ஞானி நம்ம வீட்டில் வந்து அவர் கால் பண்ணணும்னா எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் உள்ளே போயிட்டார் சாமி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுன்னார் அங்கே ஏதோ சுமாரான சாப்பாடு அன்பு அதிகம் கையில் அவ்வளவுக்கு வசதி இல்லை ஏதோ அவங்களுக்கு பண்ண சாதம் எடுத்து போட சாமி திருப்தியாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார் இந்த மூணு பேருக்கு அன்னைக்கு ஒன்றும் கிடையாது திருப்தியாக சாப்பிட்டார் சாப்பிட்டுட்டு இப்படி சிரித்தார் இந்த மூணு பேரும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க வேறு வழி இல்லை என்ன செய்கிறது ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணணுமே அதுலேயும் செட்டி நாட்டில் ஒருத்தனுக்கு பெண் குழந்தை பிறந்துட்டால் அது வரமா சாபமானா சாபம் எனக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு நாள் போய் கேட்டேன் நாலு சகோதரி அஞ்சாவதா நீங்கள் உங்கள் அப்பா சொத்து அதிகம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அப்பா சொத்து அதிகாணம் பண்ணி முடிச்சோம் எனக்கு எங்க அப்பா விலாசம் தான் செய்ய பொண்ணு காரைக்காலில் இருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ள வரப்போறாண்டி திடீர்னு அருள் வாக்கு வந்தாப்பில் நடந்த நிகழ்ச்சி சத்தியம் நீங்கள் ஞானிகள்கிட்ட போனால் அந்த அந்த மனசு உங்களுக்கு வந்துடும் அது புரியும் இங்கே பல பேர் அங்கே ஒருப்பு ஒரு பெரியவர் ஒரு புண்ணியவான் உட்கார்ந்து இருக்கார் பரம ஞானிகளோட பழகக்கூடிய புண்ணியம் வாய்ந்த ஒரு அரமண சிறுவையல் செட்டியாரும் ஆட்சியை உட்கார்ந்து எல்லா ஞானிகள் எல்லா சித்தர்கள் அவ்வளவு பேருடையும் போய் பழகக்கூடிய புண்ணியவான் பழகிட்ட அது ஒரு சுகமான வாழ்க்கை காரைக்காலில் இருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ளை வரப்போறாண்டி இவங்களுக்கு எப்படி இருக்கு ஒன்றும் வசதி இல்லை சரி விடு மூணு நாள் ஆச்சு கோயிலுக்கு போகுது ரெண்டு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆட்சி பொண்ணு ரெண்டும் அழகான பொண்ணு அதானே வம்பு நம்ம நாட்டில் கோயிலுக்கு போனா ஒரு பிரசங்கம் எட்டேமுக்கால் மணி ஆக்கி விட்டார் அவருக்கு தெரியல முடிச்சிடுவார் ஒன்பது மணிக்கு முடிச்சு விட்டார் முடிச்ச உடனே ரெண்டு பேரும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆட்சி புறப்பட்டு வர்றாங்க இவங்க வீட்டுக்கு வரணும் ஒரு இருட்டான இடம் பொண்ணு அழகாக இருக்குது நாலு பேர் மோசமானவன் பின்னாலே வந்தான் ஒருத்தர் அந்த ஆட்சி தோளில் கையை வச்சான் மிச்சம் மூணு பேர் அந்த பொண்ணுகளை பிடிச்சாங்க கையை பிடிச்சி இழுக்கிறான் யார் காப்பாற்றுவா சேஷாத்ரி நினைச்சாங்க அந்த அம்மா பகவானே காப்பாற்றணும் இவங்க நாலு பேரும் பொல்லாதவன் நாங்கள் மூணு பேரும் உடம்பில் இந்த இந்த அந்த கம்பீரமா கொம்பிச்சிரு கடைசி வரைக்கும் ஓடி ஒரு தள்ளிபுட்டு வந்துருச்சு மறைஞ்சிருச்சு ஏதோ கடவுள் காப்பாத்தினார் மறுநாள் கம்பத்திளையனார் கோயிலுக்கு போறாங்க சேஷாத்திரி சாமி உட்கார்ந்துருக்கார் காலில் போய் விழுந்து அழுதாங்க ராத்திரி அது காப்பாத்தினுச்சா எது கோபுரத்தில் நந்தி கோபுரத்தில் நந்தி இருக்குமில்ல நிறைய கைய காமிச்சாராம் ராத்திரி அது காப்பாத்து நிச்சா சின்ன குழந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுதார்கள் ஒரு வாரம் ஒருத்தர் வந்தார் காரைக்கால் வந்தார் சிங்கப்பூர் பிள்ளைங்க அண்ணன் தம்பி உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடணும் உங்க பொண்ணை பார்க்கறேங்கிறான் பிடிச்சா கல்யாணம் எல்லாம் அவங்க ஏற்பாடு நீங்க வந்து தாலி கட்டுறதுக்கு பொண்ணு ரெண்டும் கழுத்த அவ்வளவுதான் வந்தார்கள் பார்த்தார்கள் சென்றார்கள் கல்யாணம் ஆகி போச்சு சேஷாத்திரி சுவாமி சிரிச்ச உடுக்கி ஓடி போயிட்டார் திருவண்ணாமலை முடிக்கணும் அருணகிரிநாத சுவாமிகளிடத்திலே தோற்று போன சம்பந்தான்தான் கடைசியிலே ஒரு காரியம் செய்தான் அரசருக்கு கண் தெரியாமல் போய்விட்டது கண் தெரிய வேண்டுமானால் பாரிஜாத பூ வேண்டும் என்று சொல்ல செய்தான் பாரிஜாத பூவுக்கு எங்க போறது தேவலோகத்துக்கு போனால் கொண்டு வரலாம் யார் தேவலோகம் போவார்கள் முருகனை கூட்டிக்கிட்டு வந்தவன் தேவலோகத்துக்கு போக முடியாதா அருணகிரிநாத சுவாமியை அனுப்பின்றான் அருணீர்நாத சுவாமி உடம்ப பத்திரமா கோபுரத்தில் வச்சு கிளி வடிவம் எடுத்து பறந்துட்டார் இவன் என்ன பண்ணா உடம்ப எரிச்சு வந்தா உடம்பு இருந்தா தானே உள்ள புகுந்து போறதுக்கு கிளி மேலே சென்றது பாரிஜாதத்தை கொண்டு வந்தது பார்த்தது உடம்பு எரிஞ்சு போச்சு கோபுரத்தில் உட்கார்ந்தபடி நெஞ்சக்கனகல்லு நெகிழ்ந்துருகன் தஞ்சக்கருஷண்முகனுக்கு இயல்சேற் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனேன் அம்பத்தோரு பாட்டு குருவாய் குருவாய் மருவாய் கருவாய் வருவாய் பாடி போய் உட்கார்ந்துருச்சு மீனாட்சி கிளியை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும் அருணகிரி நாதர் ஞாபகம் வரணும் முருகப்பெருமான் தோளில் ஒரு கிளி என்ன ஞாபகம் வரணும் அருணகிரியார் நெனப்பு வரணும் அருணகிரி என்றாலும் திருவண்ணாமலை என்றாலும் இரண்டு ஒன்று தான் இன்றைக்கு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைத்தது திருமீயச்சூர் லலிதாம்பிகை லலிதா சகசர்நாமம் லலிதாம்பிகை திருமீயச்சூர் வரலாறு ஆகியவை நாளைக்கு வர இருக்கின்றன ஒரு நாளைக்கு ஒரு அன்னை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம்